இந்த ஆண்டிலே அறிமுட்சிகராய் இயேசு கிருஷியினுடைய பாடுமரங்களை தியானித்த நாம் இந்த ஆண்டிலும் இந்த பாடுமரன் ஆராதனை பங்கு பெற்று தேவனுடைய அன்பையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இவன் நாம் எல்லாருக்கும் இறக்க பாராட்டியிருப்பதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏசு கிருஷ்ணி ஏன் வந்தார் எதற்காக அவர் பாடுபட்டு மறித்தார் என்பதெல்லாம் மறுபடி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக நம் அடைந்திருக்கின்ற ஆன்மீக வாழ்க்கையினுடைய மேன்மை எவ்வளவு பெரிதென்பதை மறுபடியும் உணர்ந்து அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியில் நாம் கழிவற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களை கொண்டாட வேண்டும் என்று தேவ கட்டளை கொடுத்து திருச்சியின் தலைமை அப்போசன் மூலமாக உள்ளூர் சபையிலும் தலைமை முதல் எல்லா கலை சபைகளிலும் இந்த நாளிலே அறிமரிச்சுகிறார் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை தியானிப்பதற்கான உணவுகள் செய்யப்பட்டிருக்கிறபடி நாள் ஆண்டவரை நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துதான் கடையிலிருந்து செல்லிக்கொள்கின்ற பெரும்பகுதி இந்த நாட்களை வீணாக கழித்துக் கொண்டு ஆராதனை கலந்து சொந்த அலுவலர்களில் சிக்கிக்கொண்டு இது மாதிரி உலகநேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே இறைவராகி ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிதான தந்து நம்ம தேவனை மையப்படுத்தும்படியாக அவருடைய நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக மறுபடி வேத வாக்கியங்களை வாசித்து தியானிக்கும்படியாக இந்த நல்ல நாளை வாழ்நாளிலே கூட்டித் தந்ததற்காக ஆண்டவர் நாம் சேர்த்தரிப்போமாக இந்த நாளிலும் கத்தூரி ஆவியானவர் நம்முடைய அதிமுகளுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்புகிற சில நாம் தினத்தோடு வாசித்து தியானிக்கலாம் லேவியர் ராகமும் அதிகாரம் பதினொன்றும் பனிரண்டு வசனங்களை ஒரு வாசிப்போம் மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாக்களுக்காக பாவனிவத்தி பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளேன் ஆத்மாவிற்காக பாவனிவர்த்தி செய்கிறது ரத்தமே அநிமித்தம் உங்களில் ஒருவன் ரத்தம் பூசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே நான் தங்குகிற அந்நியனும் ரத்தம் பூசிக்க வேண்டாம் என்று இசைவேலின் புத்தரவுக்கு சொன்னேன் என்று தேவனாகிய கருத்தெடுத்து விடம்பற்றுகின்றார் இதமாய் மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நானதை உங்களுக்கு பலிபடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கற்றுவிட்டேன் ஆத்மாவிற்காக பாவநிறத்தி செய்கிறது ரத்தமே அது நிமித்த உங்களில் ஒருவனும் ரத்தம் பூசிக்க என்று இறைவாக்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களில் ரத்தம் பூசியக்கூடாது என்று தெரியும் சிலருக்கு ஏன் குசியக்கூடாது என்று தெரியாது அதாவது ஆத்மாவினுடைய உயிர் மனுஷனுடைய உயிரெல்லாம் ரத்தத்தில் தான் இருக்கின்றது அது மிருகமானாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி உயிர் ரத்த மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அகனால் ரத்தத்தை பொழுது அந்த உயிரை அவன் சாப்பிட்டது மாதிரி ஆகிவிடுகின்றது அகைநாள் ரத்தம் குசியக்கூடாது என்று சொல்லி தெய்வக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல உங்களுடைய ஆத்மாக்களுக்காக பாவ நிமித்தி செய்ய முடிக்கிறதை கட்டளட்டேன் அத்துவனுக்காக பாவ நிறுத்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாள் பிள்ளைகளாகிய நமக்கு இதற்பாட்டு காலத்திலே ஆடுகளாக்களை பலி செலுத்தி இந்த பலியை நினை கூறும்படியாக குமாரராகி கிருசு பலி செலுத்தப்பட போகிறார் என்பதை அன்றுள்ள இசைநேயர் மக்கள் உணர்ந்து அமிதமான ஆடுகளாய் பலி செலுத்தி இந்த பலியில் அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒழுங்கை செய்யப்பட்டது அதை சரியாக செய்த மக்கள் ஆறு இந்த பரிகர்மான பூரணப்படுத்தப்படுகிறார்களாம் அதனால் தேவாயி தேவ நம்முடைய நமக்காக பரிசெலுத்தி பாவ நிபுர்த்தி செய்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதவாக்கியை நமக்கு படிப்புகிறார் ஆகிலிருந்து ஆராதனை ஆரம்பித்த போது ஆதியாகமத்திலே ஆதாமனுடைய பிள்ளைகளாகிய காயிலும் ஆமையிலும் ஆராதனை செய்ய கடந்து போன பொழுது ரெண்டு பேர் இருந்து ரெண்டு வகையான ஆராதனை செய்தார்கள் கருத்து அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் இவனும் கருத்திற்கு தான் காணிக்கை அவனும் கருத்திற்கு தான் காணிக்கை செலுத்தினான் விசுவாசத்தினாலே ஆவேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பணியை செலுத்தி நற்சாட்சி என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றது அதாவது பாவனிவருத்தி செய்ய வேண்டும் ஆனால் ரத்தம் வேண்டும் என்று அன்றைக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது யார் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி ஆரம்புடைய காலத்தில்தான் மெய்கிசீதை பற்றி எழுதியிருக்கின்றது மெய்கி சீதை ஆசாரியனைக்கு அனுப்பியிருக்கிறார் கால வரைக்கும் அந்த மெய்கி சீதை ஆங்காங்க சில குறிப்புகளை நாம் பார்க்க முடிகின்றது அமீதமாக ரெண்டு பேருக்கும் காயிருக்கும் ஆவியலுக்கும் கற்றுக் கொடுத்து தகப்பதிகளாய் விடுதலை செய்துவிட்ட முடிந்தால் அந்த பாவத்தில் விடுதலை பெற்று இரவினுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு பலி செலுத்தி செய்ய வேண்டும் என்று ரெண்டு பேருக்கும் ஆராத ஆலனை கொடுக்கப்பட்டது ஆபேலத்தை சுவாசித்து தன்னுடைய மந்தையிலே கொடுமையான நேர்த்தியான ஆட்டுக்கடாக்களை பிடித்துக் கொண்டு வந்து பலி செலுத்தினான் காயினுடைய உலக சாத்தான் பேசி இருக்கிறான் அப்படி ஒன்றும் அப்படி ஆராதிக்க வேண்டும் அவசியமில்லை எப்படியும் ஆராதிக்கலாம் கடவுளுக்கு தானே ஆராதனை செய்யும் நீ விவசாயம் கொண்டு வந்தவன் காய்கறிகளை தவைத்துக் கொண்டு வைக்கலாம் தானே ஆடுமய்க்கிறவன் ஆட்டுங்குண்டியை பலி செலுத்தட்டுமே என்று சொல்லி காயினுடைய உலகத்திலே தீமையான ஒன்றர்கள் உருவாகி அவன் காய்கறிகளை பறித்துக் கொண்டு வைத்தான் ரெண்டு பேர் ஆராதனை செய்ய போன ரெண்டு பிரிவாக ஆராதனை மாறிவிட்டது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரிவுகள் உலகத்தில் இருப்பது ஆச்சரியப்படத்தக்கதல்ல இதில் எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ரத்தம் சூழ்நிலை இல்லாமல் பாவம் அளிப்பு எவருக்கும் பத்தாம் அதிகாரம் நாலும் ஐந்து வருஷம் வேலை வாசிக்கின்ற பலியானது மாற்றப்பட்டதை கொடுத்து வருஷத்தான் என நிறுத்தி வைத்திருக்கிறார் நிவிற்த்தி செய்ய மாட்டாது அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பழியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை நிவிற்த்தி செய்ய மாட்டாது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பழியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணீர் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னார் என்று இங்கே பரிசுத்தியானது என்று மகளிர் வைத்திருக்கிறார் ஆடுக்கடா பணிகளிலே பாவம் நிவர்த்தி உண்டாக போவதில்லை விடுதலை உண்டாக போவதில்லை அதனாலிருந்து விடுதலை பெற்றுக் குமாரனை பரிசெலுத்த வேண்டும் என்று பிலாவானவர் குமாரன் தனக்கு ஒரு சரீரம் வேண்டும் என்று சொல்லி பிலா அந்த சரீரத்தை பரிசெலுத்துவதற்காக ஒரு சரித வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாமெசத்தலைவர் வெளிப்பட்டு பரிசுத்த வேந்த வாக்கின் சொல்லுகிறது புலோசி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்த பவுல விதமாக எழுதுகின்றார் குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு எழுதுகின்றன குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தான் ஒரு சிலமேலே சொந்தப்பட்ட அந்த நாம் அடையும்படியான ஒரு தாத்தாவா என்பதை நன்கு உணர்ந்து அந்த ரட்சிப்பு நமக்கு திருச்சவியின் மூலமாக கிடைத்தது என்பதை அறிந்து என்று சொல்லு காரணம் சொல்ல மாட்டார்கள் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுநாத ஆராதனை செய்கின்றவர்கள் இந்த குமாரி அவருக்குள் அவருடைய பாவமதிப்பாகி வைப்பு நமக்கு உண்டா எடுக்கணும் என்று எழுதப்பட்ட வேலோசனத்தின்படி அந்த மீட்பு இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் குறித்து கருத்தராக சொல்லும் ரஷ்மைப்பு கிடைக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறத ஆசிப்போம் அதிகாரம் பெற்றவன் பெற்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இல்ல இயேசுனா திருப்பாங்க கும்பிடுகிறாங்க காணிக்கையெல்லாம் கொடுக்கிறாங்க கோயில் எல்லாம் கட்டுக் கொடுத்தாங்க மிஷினரிகளெல்லாம் அனுப்பினார்கள் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காமல் போகுமா என்று சொல்லிக்கிற சொல்லுகிறார்கள் இயேசு சாமி சொல்லுகின்றார் விசுவாசம் உள்ளவனாக ஞானசுனாதனம் பெற்றவர் ரஷிக்கப்படுவார் விசுவாசியாதவன் ஒரு ஆக்கிரைக்குள்ளாக திருக்கப்படுவார் இந்த கள்ளத்து ரசிகுமாரின் ஏராளமானவருடைய பணம் சம்பாதிப்பதற்காய்ப்பு ஊழியம் எல்லாம் இதற்கு நடக்கிறது தெரியுமா வியாபாரமாக ஆகிவிட்டேன் இலவசமாக இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னால் ஆட்கள் கோயில்களை பரசிங்களை பணியும் பாதிப்பதற்கு வழியை கற்றுக்கொண்டவர்கள் இந்து மக்களை சாபத்துக்குள்ளாக ஆக்கியினைக்குள்ளாக அனுப்பி கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது தேவனாகி கருத்திருந்த கடைசி நாட்களிலே பிரிச்சதை எழுப்பி மூலமாக உபதேசங்களை தெளிவுபடுத்திக் கொடுத்து இப்படித்தான் மனிதனை ரட்சிக்க வேண்டும் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மூலமாக வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்த ஆண்டவரை குமாரி அவருக்குள் அவருடைய பாவமணி பாட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இடத்தில் ஒரு பேசிக் கொண்டிருந்தோம் ரெட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் ரோட்ல போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அழுதி சிவசைக்காரங்களை அழுதி ஜபிக்கலாம் அது எப்படி பாசன சொல்ல முடியும் ஒரு சபை கொண்டு வந்து சொல்லிருக்கிறேன் அப்படி கிடையாது பாசார் எடுத்து வாசிங்க அப்போ சொன்ன இரண்டாம் அதிகார நாற்பத்தி ஏழாவது வாசிங்களை செல்லுபடி எடுத்து வாசித்து விட்டு தலையில் கை வைத்தார் தேவனை திதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தைகப்பட்டிருந்தார்கள் எக்ஸிக்கப்படுகிறவர்களை கருத்து அனந்தமும் சபையிலே செலுத்துக் கொண்டு வந்தார் வர்களை சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் பார்த்தவர்கள் ஆங்கில பயம் எடுத்து பார்த்தார் கருத்தர் அனைவரும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் கொடுக்கிறார் மக்களுக்கு சபையின் ஒரு அதிருப்தி உண்டாகி அது மாதிரி அவிசுவாசம் உண்டாகி வேறு எங்கும் எல்லா இடத்துக்கும் தான் போகலாமே எல்லாரும் நல்லா தான் இருக்கு எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க இயேசு நவருக்கு பணக்காரனா இருக்கிறோம் பட்டதாரியாக இருக்கிறோம் அதை கொடுப்பதற்காக பாவ மன்னிப்பாக கொடுப்பதற்காக வந்தார் பக்தர் சுந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிறது அந்த பாவ மன்னிப்பை எப்பொழுது பெற்றுக் தெரியுமா ஞான சுனானத்தின் கல்லறு ஞானம் செல்லாது என்பது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அங்கீகாரம் பெறாத உள்ள கண்ணூரில படித்து வருகிற பிள்ளைகளுக்கு சான்றிதழ் கொடுத்திருந்தாலும் அந்த சான்றிதழை வைத்து வேலை பார்க்க முடியாத அரசாங்கம் அதை அனுமதிக்காது என்பதை கற்றவர்களுக்கு மாத்திரம் தெரியும் அதுபோல வேதத்தை கல்லாதவர்கள் வேதத்தை அறியாத மக்களின் மக்களை தப்பிதமாக நடத்தி சான்றிதழை கொடுத்து நீர் ரசிக்கப்பட்டாய் விட்டது அழைத்துக் கொண்டு போவார் மக்களை பாவத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நான் பேசுனாளுடைய பாடுவந்தத்தை தியானிக்க வந்திருக்கிறதான இந்த மரணத்தின் மூலமாக நாம் பாவமதிப்பை எப்பொழுது பெற்றுக் எங்கே பெற்றுக் எப்படி பெற்றுக் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உணவு மதத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுத்து புதிதாக ரசிக்கப்படக்கூடிய வழி என்ற சொல்லி காண்பிக்க வேண்டும் என்று விரைவாக்கு நமக்கு சொல்லு எமையை சேர்க்கும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள பொழுது சபை குறித்து மறுசுத்த பவல் உயர்வான ஒரு காரியம் என்று சொல்லி இருக்கிறது வாசிக்கலாம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பாகிய சரிதமாக சரிதமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தது அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக புறப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறப்படுகின்றது அந்த சரீரம் தான் இருந்த சபை என்று செல்லுத்த பவுல் எழுதுகின்றார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடன் நிறைவாகி சரிதமாகி சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளார் என்று எழுதியிருக்கிறபடினால் அந்த சபைக்குத்தான் தலை மற்ற என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர மற்றபடி அவர்கள் தலைவராக ஆகிவிட முடியாது என்பதை காலம் நிரூபிக்கப்போது என்பதை அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதனால் இயேசுநாதனுடன் ரத்தமானது பாவத்திருந்து மனுஷனை மீட்கிறது பரிசுத்த வேதன் நமக்கு படிப்பு அந்த லட்சி பங்கு சாணத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறோம் சொல்லுகின்றது ஒாறுவது வாசிக்க பிரியமாயிற்றுத்துவையில் பல்லவத்தில் உள்ளாவும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் என்று சொல்லித்த வேதன் சொல்லுவார் ஆனால் பரமல் செய்த உடனே அதற்கு முன்னாலே பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக தேவனும் மனிதனும் ஒன்றாக உறவாடி கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது பாமன்சீனோடனே தேவனுக்கு மனுஷனுக்குள்ள உறவு அச்சுப்போய்விட்டது மனிதன் பகையாரியாக மாறிவிட்டான் கடவுளத்தை சேர முடியாதவனாக மாறிவிட்டபடினால் இயேசுநாதனுடைய பலியின் மூலமாக இயேசுநாதனு ரத்தத்தின் மூலமாக பர்லோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்க வேண்டும் பகமையை மாற்ற வேண்டும் என்று பிதாவானவர் விரும்பினார் நம்மை பகைத்துக் கொண்டு போகப்பட்டதைப் பற்றி கவலை இல்லை ஊரார் பாய்கரை கொடுத்து கவலைப்படாதீர்கள் ரஷிக்கப்படாத உறவினர்கள் பெற்றோர்கள் கூட நம்ம இந்த சேலமளையில் தள்ளி வைத்தவர்கள் மீட்கப்படாத கொடுத்து கவலைப்படாதீர்கள் நம் பர்லகத்துக்கு ஒரு விட இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் அநேகருக்கு மீட்புக்குள்ள வந்தபோது சொந்த ஜாதி சொந்த சமுதாயம் சொந்த ஊறவு இந்த பாசமே அதிகமாகி அதிகமாகி இறங்கினுடைய பாசத்தை அநேகர் குறைத்துக் கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கிறப்படி ஆகிவிடாதுங்க பரலோகத்தோடு பெருவாகி பரலோகத்தில் பூலோகத்தில் ஒன்றாக இணைப்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தபடினால் அது இயேசு சிறுவில் சின்ன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதான மனுஷனுக்கு எப்போ இழந்தும் தெரியுமா பரலோகத்தை விட்டுவிட்ட உடனே தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுவிட விட்டுவிட்ட உடனே அவருக்கு பயம் உண்டாக ஆரம்பித்து விட்டது எவ்வளவு பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் தேவனுடையோம் நம்மளுக்கு சமாதானம் குறைந்து போகின்றது அடிக்கடி வேதனைகள் உண்டாகிற அறிக்கை செல்ல பிறகு மாற்றமே ஒப்புரவாத பிறகு மாற்றமே சமாதானம் உண்டாகின்றது அகிநாட உலகத்துள்ள எல்லாருமே சமாதான பெற்றுள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கூடிய அரசியல் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று நேசநாதர் பிறந்த பொழுது தேவ தூதர் பரமேஸ்வரின் தரழுட்டம் வந்த சுனதாக இருக்கின்றோம் அப்படி உலகத்தில் எல்லாருக்கும் சமவாதத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறது எப்படி தெரியுமா அவர் சிலுவில் சிந்த ரத்தினாலே அழிய அந்த ரத்தத்தினால் தான் பாவமளிப்புண்டாகின்றது அகினால் மனிதன் தேவனோடு உறவாட ஆரம்பிக்கின்றார் மனிதனும் தேவனும் ஒன்று மாத்திரித்தவரை மக்களுக்கு அந்த ஊழியம் இல்லை அதை புதிய சபை பகைப்பது வெறுப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஊழியர்கள் நாம் வேறு விதமாக இருக்கிறது பிரசோதங்கள் வேறு விதமாக இருக்கின்றது உபதேசம் தப்பிதமாக இருக்கிறது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தெரியாதபடியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் போதை பகைத்துக் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கூட பண்ணிட்டு போகலாம் என்கிற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது எதை காட்டுகிற தெரியுமா என் சாத்தானோடு கூட உறவு திருப்பி என்பதை காட்டுகின்ற உங்களுக்கான சிந்தப்பட்ட நிறத்தத்தை ரொம்ப அற்பமாக நிறைத்து வேவர் கொடுத்திப்பை தப்பாக எண்ணி போகக்கூடிய ஒரு சூழலே நீங்களே உள்ளபடிக்கு இந்த பாடலுடைய தியாக கூட்டத்திலேயே நன்றாக உணர்வடைந்த ஆண்டவரே ரத்தத்தினாலே நான் பாயமளிப்பாகி மீட்பு பெற்றுக் கொண்டேனே சமாதானத்தை அடைந்திருந்தேனே தேவரோடு உரமாடிக்கொண்டிருந்தேனே இப்பொழுது குறைந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அப்படிப்பட்டவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கொஞ்ச பக்கத்திற்கான சத்தமா அவர் மிகவும் வியாபாரப்பட்டு அதிக ஊக்கத்தோட கேமனார் பெருந்துணிகளான தரையிலே விழுந்தது என்று சொல்லி எழுதி இருக்கின்றது அப்பொழுதே அவர் மரணத்தை சந்தித்து இருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுற அவ்வளவு துக்கம் நம்ம பாவத்தை ரொம்ப பயன்படுத்திட்டு பரவாருக்கு சொல்லிட்டு போயிடுறோம் பாவத்தை குறித்து நெருப்பு நடைத்தல் இருக்குமானால் அதை குறித்து ஒரு கசப்பு இருக்குமானால் நிச்சயமாக பாவத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கு மருந்துகளை பாவம் செய்யக்கூடாது அறிந்திருந்த போதிலும் அது அவனே இருக்கிற அது பொழுதுபோக்காக வேடிக்கையாக இருக்கின்றபடினாலே பாவம் செய்து விட்டு பின்னாலே அறிக்கை செய்யறதும் மனசாவதும் அப்படி இல்லாதபடிக்கு ஏசுநாதருக்கு சர்வலோகத்தின் பாவத்தை அவர் மீது பிளா தேவன் விரும்பின பொழுது அந்த அவருக்கு ரொம்ப வருத்தமாக அது விலக வேண்டும் விட்டு மாற வேண்டும் என்று மூன்று தடவை கேமித்தார் பிளாமித்தால் இந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது மூன்று அவருக்கு பதில் கிடைக்கவில்லை அதை அவர் அனுபவிக்க வேண்டிய சூழலே வந்தது அவர் பாவியாக வேண்டும் என்ற ஒரு அவருடைய உள்ளமெல்லாம் உடைய ஆரம்பித்திருக்கின்றது அப்படி நேர்வை ரத்தின் பெருந்தூழிகளாக மாறிவிட்டது என்று பரிசித்தாதியெல்லாம் ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை பயப்படுத்தி அவரை சிலுவைக்கு கொண்டு போய் மறிக்க வைத்தார் என்று செல்வேன் சிலுவையில் சொன்ன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தையும் அவர் மூலமாக உப்புரவாக்கிக் கொள்வது ரோம அரசாங்கத்தில் இ யாருமே தவறு செய்யக்கூடாது மரணத்தை கண்டு இனி ஒரு தவறு செய்யக்கூடாது இப்படி சிலமேரத்தில் அடித்து தொங்க எல்லாரும் தூசித்து காரியமளிந்து கல்லால் அடித்து இப்படிப்பட்ட கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக இருந்தது அந்த மரணத்தின் மூலமாக மனு குலத்திற்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பின்வர் விரும்பினார் இஸ்ரேல் நாட்டிலே ஒவ்வொரு மதத்தை வருவதாக இந்த குப்ரேடைய பாடுபட தியான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா நாட்டு மக்களும் அங்கே ஆலை விட்டியிருக்கிறார்கள் அந்தந்த ஆலைகள் வழிபாடு நடக்கின்றது அங்கே ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவல் அடித்த இடத்திலே ஏராளமான அந்த பிளாட்டினுடைய அரண்மனை பாலுடைந்த அரண்மனை சிறுவை தூக்கி கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க சிறுவன் சுமக்கிறதே நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால யாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கப்போவதில்லை அந்த பாவ மன்னிப்பை எப்படி மீன் பெற்றுக் கொள்கிறது ஹாலேயா பாவ மன்னிப்பை சிறுநீரை உண்டாக்கி வைத்தாரு தவிர யாருக்கும் தனித்தனியாக அவர் கொடுக்கவில்லை அன்றைக்கு உலகமில்ல அறிச்சிக்கப்படவில்லை அந்த ரெட்சிப்பு சபையின் மூலமாக உருவாக வேண்டும் என்று தம்முடைய அப்போசலுக்கு அந்த கட்டளைகளை கொடுத்து அவரது மூலமாக உருவாக்கினார் இந்த கடைசி காலத்திலே ஒரு அப்போ சொல்லி எழுப்பி தேவநாயகர் புதிய அரசு உருவாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் புரியமான தேவஜானமே சங்கீத நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது வருஷத்தை அந்த சமாதானம் சிறுவயத்தினாரி சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று எழுதியிருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்தார் என்று எழுதப்படவில்லை அந்த சமாதானம் எங்கே வைத்திருக்கிறார் என்று தாமதிராஜா சொல்வதை வாசிக்கிறார் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி தாமதராஜாவை கொண்டு வேண்டும் சொல்லுகின்றது ஒரு அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளேயே இருப்பதாக தேவன் தம்முடைய சபை தம்முடைய அலங்கத்தை தம்முடைய சபை தம்முடைய வீட்டை இந்த உலகத்தில் கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறார் சொன்னால் தெரியுமா வருகிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு கூட எவ்வளவு பெரிய நெருக்கத்தோடு கலக்கத்தோடு வருகின்ற மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக க்கியம்மையாக காத்துக்கொள்ளுங்கள் அவரவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக எல்லாரும் ஒரு நீதி உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொண்டு வரும் வேதம் எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை எங்களுக்கு தெரியுமா அவர் சென்றக்காரர் தான் எங்க எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன மருந்து வந்துச்சுன்னால் பாவையில பிரவேசித்து விட்டது மனுஷனுக்கு சென்மையாக தோன்றுகிற வழி உண்டி முடிவு மரண வழிகள் இரண்டு வழிகளை ஆண்டு வைக்கிறார் மரண வழியின் ஜீவ வழியையும் இ ஜீவழியை மட்டும் விலகிவிட்டவர் உலகத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறோம் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அகையாதரிமையான தேவஜனமும் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி நாள் பேவனுடைய வீட்டுக்குள்ளே இந்த சமாதானத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் பயர்பாட்டை பரிசுத்துவார்கள் யாரும் ஆலயத்தை அமலமாக மதித்திருக்கிறார்கள் ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிற ஆளுமதி புரிந்திருந்தார்கள் மதித்திருந்தார்கள் அங்கே சென்றாலுமனை பிரச்சனைகள் தீரும் கவலைகள் மாறும் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி எண்ணி ஆலயத்தில் போய் மந்தாடி சமாதானத்தை அடைந்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள் எட்டி கூட பார்க்காத ஆளுக்கெல்லாம் இருக்கிறீர்கள் எதை காட்டுவது தெரியுமா சமாதானம் இல்லாத நீங்கள் வாழ்வில் வாழ்வதற்கு முடிவு செய்து விட்டீர்கள் உங்களுக்குரிய சமாதானம் அங்கே இருக்கிறபடினால் அங்கே போய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நான் கோயிலுக்கு போக மாட்டேன் ஏசுனாத என்ன பற்றி தெரியுதானே அங்க இருக்கிற போதகி செல்ல வர்ற ஆட்களில் செல்ல நான் எப்படி பங்க போக முடியும்படிக்கு அரமலைக்குள்ளதாக எழுதியிருக்கிறபடினால் அங்கு செல்கிற யாவருக்கும் அவர் அந்த சமாதானத்தை தருகிறார் இயேசுநாதர் மடித்து உயிர்த்தெழுந்தது எதற்கு தெரியுமா இங்கு இந்த ஆலயத்திலும் நமக்குள்ளும் ஆசை பண்ண வேண்டும் என்பதற்காக நமக்கு சம உலகம் அனைத்தும் அண்டி ஒரு சூழலில் இருந்திருப்பார் அதோடு கூட சகாப்தம் முடிந்திருக்கும் எல்லா இடங்களிலும் அவர் வாசம் இன்னொரு திருக தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ஏழாவது ஆன ஒன்னாவது வாசனம் சமாதானமில்லாமல் தேவனை தூசித்து தேவடைய தூசித்து ராஜாவாகி சனகரிப்பது கடிதத்தை பார்த்தவுடனே எஸ்ஐசிஆர் ராஜாவுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகி பக்தரங்களை கிழித்துக் கொண்டு வெட்டுவிடுத்தி கவிதமாக தேவடைய ஆழித்துவினை அந்த கடிதத்தை ஆண்டவருக்கு முன்னால் அவர் மாசத்துக்கு அனுப்பிக்கிறார் சமாதான குறை ஏற்படும் போதெல்லாம் பக்தர்கள் ஆறு எங்கே போனாலும் தெரியுமா சொந்தக்காரன் தேடி போகல பெரிய பட்டலாரி தேடி போகல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேடி போகவில்லை அல்லது கேட்கவில்லை இறைவனுடைய ஆலயத்தில் கடந்து போனார்கள் இன்றைய உலகமானது நேரமக்கமாக மனிதர்களை தேடி அழகின்றது என்னுடைய பிள்ளைக்கு மன அமைதி இல்லை என்னுடைய மனைவிக்கு மன அமைதி இல்லை என்னுடைய கணவனுக்கு மென்டல் டிசார்டர் ஆகிவிட்டது சொல்லு கிறிஸ்து கல்வாரி சொல்கிற சிந்தனத்துக்கு நானே சமாதானத்தை உண்டு பண்ணினார் பெற்றுக் கொள்ளக்கூடிய இடம் என்ன தெரியுமா தேவனுடைய ஆலயம் என்பது அறிவித்துக் கொள்கிறேன் யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய ஆலயத்தை கொடுத்த மதிப்பு மரியாதையும் இருக்கின்றதோ தேவனுடைய ஆலயத்துக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் நம்பிக்கை அவள் எல்லாருமே சமாதானத்தை அடைந்திருக்கிறார் என்பதை பெற்றுக் கொள்ள போவதில்லை எந்த சட்ட நிபுணர்களும் சமாதானம் எங்கே கிடைக்கிறதாம் தேவனுடைய வீட்டில் ராஜாதீதமாக கடந்து சென்று சனகிரி பணிதில் கடிதத்தில் வாசிக்கிறார் வாசிக்கிறார் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதல் கையில் இருந்து நிறுவத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசை கர்த்தோடி ஆதித்துக்கு போய் அதை கருத்துக்கு முன்பாக பிரித்து அங்கு கருத்து இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் கத்தோரிக்க சொல்கிறார்கள் எங்க கோயிலில் இயேசுநாதர் எப்பவும் இருந்து அங்க என்ன இருக்குது இயேசுநாதிற்கிடையாது சிலை இருக்கிறது காலமாக இருக்கிறது அப்படினால் இப்பெற்றுக் கொண்ட சமாதானம் எப்படி பெற்றோம் என்பதை எற மக்கள் உணர வேண்டும் என்று அவை அதிபர் விரும்புகிறார் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி அமிதமாக எஸ்ஐ க ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கருத்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கருத்தருக்கு முன்பாக விரித்து கருத்தர் நோக்கி வாசிக்கிறார் கருத்தருக்கு முன்பாக கடித்து விரிக்கிறார் அவரு கொண்ட தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் தேவனுடன் நடுவிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் ஹாலியா கருத்தர் நோய்க்கு என்ன செய்வார் வாசிக்கலாம் செய்திகளின் கேடுபர்கள் மத்தியில் வாசம் அனுகிற தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தை புதி உண்டாக்கினீர் கர்த்தாவை எமது சமீ சாய்த்து கேளும் நீர்மது கண்களை திறந்து பாரும் தமிழக ஜீவன் உள்ளதே அவரின் இந்திக்கும் படிக்க சொல்லி இருப்பின வார்த்தைகள் எல்லாம் வாசித்து கடிதத்தை அங்கு வைத்து விட்டு விட்டு போய்விட்டார் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிவிட்டோம் நீ அவர் பார்த்துக் கொள்வார் கர்த்தருமையில் உன் பாரத்தில் வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் நீதிமான ஒருமாதவர் தள்ளவன விட்டவர் இருக்கிற வாசித்து இருக்கிறோம் நமக்கு அந்த நம்பிக்கை என்ன வரல அநேக ஆலயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு புதிய சிறுமி ஆலயத்தை தான் நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வெளியுள்ளவர்களை சொல்லவில்லை வீட்டு பக்கத்தில் போயிருந்தாலும் கோயிலை எட்டிப்பாடு மனமற்றவர்கள் பெருகி விட்டீர்கள் ஆலயத்தில் போவதற்கு மனமற்றவர்கள் உங்களுக்கு வந்துவிட்டது காரணமா தெரியுமா உங்களது சமாதானத்தை இழந்து விட்டீர்கள் ஆலயத்திற்கெல்லாமும் தேவடைய தரிசனத்தில் வந்து எங்களுக்கு அதிக அனுமதியுடன் கட்டி நம்பிச்சு தேவன் தரமையே மாட்டார் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஜபிக்க விரும்புகிறது கிடையாது ஒரு பின்பற்று நடக்காத காரியம் அதனால் பிரியமான தேவருடைய ஆலயத்திலே தேவருடைய வாசித்து காலு மடிச்சல் வைத்துவிட்டு கடந்து சென்று அந்த ராத்திரிலேயே தேவன் ஒரு தூதரை அனுப்பி லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் சந்தரித்தார் முப்பத்தி ஆறாவது வசதம் அப்பொழுது கருத்துடைய தூதல் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை சந்தரித்தான் அதிகாரம் எழுந்திருக்கும் போது யாரு கொண்டாடுச்சு யாருக்குமே தெரியாது பிரியமான தேவதமே இந்த உலகம் எல்லாம் நமக்கு உலகமாக எதிர்த்து வந்தாலும் நாம் செய்ய வேண்டும் என்பது தெரியுமா என் நீதிமன்றம் ஆதரவாக இருக்காது அரசியல்வாதி கொஞ்சமான ஜனங்கள் நமக்கு யாருமே ஆதரவு அளிக்க மாட்டார்கள் எலக்ஷன் கிடைக்கிறான் எல்லாரும் எல்லா கட்சிகாரும் எப்படித்தான் போவார்கள் அது நமக்கு ஆதரவான ஒருவர் உண்டு பர்வத்தினருக்கு தேவனாகி கருத்த ராஜாலியா இவ்வொருவரையும் ஓடத்துக்கு தூமிக்க தேவனாகி கருத்த ராஜாலியா அவரிடத்தினுடைய காரியங்களை முறையிடும் பொழுது அவர்களை தலையிடுமா இருப்பது எங்களுக்கு அறிவித்து சிலருக்கு ரொம்ப நேர்ம சமைக்கு வந்தாலும் கட்சிக்கார்ட்ட ரொம்ப நெருங்கி இருப்பாங்க சிலைகள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஓட்டு போட சொல்லு எல்லாரும் சொல்லுவாங்க நாம் அதை செய்கிறதில்லை நம்முடைய தேவன் நமக்காக செய்கிறார் தேவ ஜனமே சமாதானத்தை உண்டு பண்ணினார் சிறுநீரகத்தினால சமாதானத்தை உண்டாக்கி புலோகத்தில் உள்ளவர்கள் பர்லோகத்தில் உள்ள யாரும் அவர் மூலமாக ஒப்புறவாக வேண்டும் என்று விரும்பினார் ஒப்புரவாகி தேவனோடு உருவாட வேண்டும் அதுதான் தேவையான திட்டம் இதை செய்யாத எந்த ஊழியமும் பிரேதப்படாது என்ற மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற மாட்டாது திருச்சியை அந்த வாழ்க்கை காரியத்தை செய்து கொண்டிருக்கு மனுஷனை தேவனோடு ஒப்புரவாக்கி வைப்பு அடிக்கடி பாவரிக்கை செய்ய வைத்து ஏன்னு சொல்கிற தெரியுமா இதுதான் அந்த ஒப்புறவாக இல்ல இருந்தால் உங்களை யாருமே தேவனோட ஒப்புறமாக்கவே முடியாது அதனால் அந்த ஊழியர்கள் திருச்செயின் தலைமையோ கொடுத்து நம்மை நடத்திக் கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தமாக அதிகாரம் ஐந்து ஆறு வசலத்தை வாசிக்கலாம் ஒரு வீட்டில் விரைவு செய் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவும் முதலாவது கூறுங்கள் சமாதான பார்த்திருங்க இருந்தால் நீங்கள் கூறுற சமாதான மறுநடத்தில் தங்கம் இல்லாது அது உடத்திற்கே திரும்பி மாறும் நாதரிடத்தில் நேரடியாக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகின்றது நடத்துகின்றவர்கள் அதிமுக உத்தரவாத மனுவாக விழித்திருக்கிறவன் ஆண்டுபடியினால் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று சிறிய சொல்கிறார் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிக்கலாம் அது அல்ல சமாதானத்தை பெற்றுக் கொள்கின்ற வழி இதுதான் வழி என்பதை மனிதனை பகைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ள மனநிலையை உருவாக்கி சமாதான விரும்புகிறானால் நிச்சயமாக அந்த சமாதானம் கிடைக்காது விடுகிறார் ஒரு வீட்டிலே பிரதேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் சமாதான பாத்திர நலி இருந்தால் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு மனநிலை மக்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய மக்கள் இருந்தால் இங்கு கூறின சமாதானம் என்ற பங்கும் இல்லாமல் போனால் உங்களுக்கு வந்துவிடும் எல்லா ஊழியக்காரனுக்கு இது சொல்லப்படவில்லை சமாதானத்தை பெற்றவர்களுக்கு போரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்களே தான் கொடுக்க முடியும் பெறாதவர்கள் கொடுக்க முடியாது அப்படி ஊழியக்கால் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இளமையான தரிசை கொண்டு கருத்து சொல்லுகின்றார் வாசிக்கலாம் இறைமையான புத்தகம் எட்டாவது பதினொன்றாவது சில வாசிக்கலாம் சமாதானம் இல்லாதும் தனக்கே சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று ஜனவாயு கவனத்தின் காயத்தை மேற்பூச்சியாக குணமாக்குவார் இயேசு கைவிட மாட்டார் இயேசு அவர் கண்ணீரை துடைப்பார் கவலைப்படாதீங்க அப்படி மேல் பூச்சியாக குணமாக்க முடிமை தவிர உள்ள சமாதானத்தை வாங்கி தர முடியக்கூடிய காரணம் இவருக்கே சமாதானம் இல்லை இவரெந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி தனமாகிய குமாரத்தின் காயங்களை வேறு பூச்சாக குணமாக்குவார்கள் அநேக இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா தாய பிரசாரம் பண்றாங்க அங்கே போறவங்கள நல்லா தான் இருக்கிறாங்க அப்படியோன்னு இல்ல போகலாம் ஏசுரா தான் போய் பார்த்தா உனக்கு தெரியும் பிரியமான தேவ ஜனமே வேதம் சொல்லுகின்றது நீங்களோடு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உங்கள் இறுதியும் கலங்காமல் பயப்படாமல் உலகம் தருகிற பிரகாரம் கொடுக்கிறது என்று அப்போ சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறபடினால் அவர்கள் சமாதானத்தை கூறுகின்றார் எல்லாரும் வழிப்புகரெல்லாம் சமாதானத்தைச் சொல்ல முடியாது அதனால் அருமையான தேவ ஜனமே தேவையுடைய தெய்வீக திட்டம் தேசுநாதன் சிறுவெளி சிந்தன மூலமாக சம்பாதித்து இருக்கிற நான் பெற்றுக் கொள்வதற்காக ஒரு அப்போ சிலன் இந்த கடைசி நாட்கள் எழுப்பி புதிய சிலர் சபையை கட்டி எழுப்பி நீங்கள் அந்த சமாதானம் அச்சாத நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிற புதியமான நியமக்கான திருச்சலின் கட்டளைகளை கைகொள்கிற யாரும் சமாதானத்தில் நிறைந்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார் சமாதானம் அச்சாத நதியைப் போலவும் உண்டு நீதி சமத்துவத்தின் போல இருக்கும் யாருக்கு தெரியுமா என் பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்களுக்கு ஆயின் கட்டளை கற்பனைகளை கை கொண்டால் நலமாயிருக்கும் அப்பொழுதுடைய சமாதானம் நதியைப் போல என்று சொல்லிய சாய் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் புரியமானவர்களே துயிரி இருக்கிறது விரும்புவோம் இரண்டாம் அதிகாரம் பொருளாள வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் மரணத்தினுடைய மேன்மை கொடுத்து அங்கே பயிலடியார்கள் எழுதுவதை வாசிக்கிறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் அவர்களை உடையவரான ரத்தத்தை உடையவரான மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசான மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானாலே அழிக்கும் படிக்கும் நமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் விவகாரம் மரண பயசினாலே பிள்ளைகள் மாமி சத்திரத்தை உடையதாக இருக்க அவரும்போது மனுஷனே உண்டாக்கிறார் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தார் இப்போது மரணம் செய்யப்படுகின்ற ஒரு சரீரம் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்ற அகையாத மரணத்திலிருந்து மனுஷன் உடனே முடியும் என்று சொல்லி அறிந்து தமிழக குமாரனுக்கு ஒரு மாமிசத்தை கொடுத்து ஆனால் மாமிசத்தை உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தை ரத்தத்தை உடையவரானு மரணத்துக்கு அதிகாரி மரணத்தின் அதிகாரி ஆகிய பின் சாசானவரை நமது மரணத்தை நான் அழித்து பிடிக்கும் யாரு தெரியுமா மரணத்துக்கு அதிகாரி ஏற்கனவே அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே ஆதியாகமத்தில் ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்னால் ஒரு உலகம் இருந்தது அந்த உலகம் அழிந்து போனது பின்னர் இரண்டாவது புதுப்பிக்கப்பட்ட உலகத்தில்தான் ஆதாமை உண்டாக்கி வைத்தார் என்று எதை சொல்கிறது ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துக்கு இரண்டாவது வசனத்துக்கு இடையிலும் ஒரு உலகம் அழிந்து போனதாக காண்பிக்கப்படுகின்றது ஆதியாக ஒன்றும் ஒன்னு ரெண்டு வருஷம் ஒழுங்கின் ஒழுங்கின் மேல் இருந்தது ஆதியிலே தேவன் வானத்தை சிரிச்சித்தார் அவனால் எப்போவுமே தெரியாது ஆதிங்கிற வார்த்தைக்கு கணக்கே கிடையாது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உண்டாக்கப்பட்டது என்று தெரியாது விஞ்ஞான வருடங்களின் மேல் இருந்தது தேவாலியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்புறம் தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார் வெளிச்சம் உண்டாகிவிட்டது என்றெல்லாம் வைத்திருப்பால் அந்த பூமியை புதுப்பிக்கிறார் ஜலமாக இருந்த இடத்துல மத்தியில் வெட்டாந்தரை உண்டாக கிடையாது என்று சொன்னார் அது பூமி வெளியே வருகின்றது ஒதுகின்றது ஒதுங்கினத்துக்கு சமத்துற வேண்டும் வெட்டாந்தறைக்கு பூமி என்று பெயரிட்டார் சில விதத்தில் எழுதியிருக்கிற அப்படினா அதற்கு முன்னால் ஒரு உலகம் இருந்து அழிந்து போய்விட்டது அந்த உலகத்தை அவளக்கூடிய ஒரு நலமனிருந்தான் அவனை தான் ஊசி போடு எழுதியிருக்கின்றது அவனுக்கு பெரிய எல்லாம் கொடுத்த மரணத்தின் அதிகாரியாகி பேசாசானவன் மக்களை ஆளுகின்றதற்கு அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு ஆராதிப்பதற்கு கொள்ளுகிறவர்களுக்கு அழைப்பதற்கு எல்லாவற்றுமே அதிகாரம் பெற்று ஒரு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் பெருமை அடைந்து கடவுளைப் போல நான் மாற வேண்டும் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு கூட்டம் மக்களை வஞ்சித்து அவனோடு கூட சேர்த்து கொண்டபடினால் தந்தைக்கு அவன் சபிக்கப்பட்டு அவனுடைய சரீரம் அழிக்கப்பட்டு அவன் ஆவியாக இதமாக மாறியிருக்கின்றான் இப்பொழுது அவன் அந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுக்கு அடிமையாகிவிட்டபடினாலே அவருடைய கட்டளை மீறிவிட்டபடியினால் போய்விட்டதுஎன்றுசுத்தமுள்ளஆண்டவர் சொல்லிருக்கிறபடியினால் மிக கவனமாக உலகத்தை யாரும் விரும்பினாலிங்க உலகத்தில் உள்ளவர்கள் விரும்பாத உலகத்தில் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிரங்கள் உலகத்தில் அன்புகளுடன் அன்பு இல்லை என்று எழுதியிருக்கிற மணியினால் மீட்கப்பட்ட மக்கள் மிக கவனமாக கொஞ்ச காலம் மாத்திரி உலகத்தில் வாழ்புகிறோம் இந்த கொஞ்ச நாட்கள் இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனை மாத்திரம் சந்தோஷப்படுத்தி இறை செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் எங்கே விதமாக மரணத்துக்கு அதிகாரி அனுப்பி சாசானவை தம்மொழி மரணத்தினால் அளிப்பதற்காக மறித்தார் என்று பரிசுத்தல் சொல்லுகின்றோம் அழியம் முதலாவது மரணத்துக்குள்ளாக பூமியில் எல்லாரும் இருக்கிறார்கள் அதாவது ஆளாம் வெயிலமாக கற்றளையில் மீறிவிட்ட முடினால் ஆனாம் மறித்து போனாலும் ஆன்மீகத்தில் அவன் மறித்து போனாலும் ஜீவன் ஒரு மனுஷனாக ஜீவன் இல்லாத மனுஷனாக மாறிவிட்டான் இம்மரணம் என்று சொல்லிடுக்கின்றது கடுத்தவர்களை ரெண்டாம் மரணமாக நரகத்துக்குள்ளே அவன் ஆயத்தப்படுத்தி வைத்துக் அவனுக்கு நரகம் வேலை செய்து மிக தொழில் உடைவராக இருக்க வேண்டும் என்பதை பெற்றிருக்கின்ற தீவிரமாக போராடுகிற காலமாக இருக்கிறபடினால் இயேசுவோடு இணைந்து இயேசுவையே விரும்பி அவருக்கு நாம் தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வந்தோம் ஆனால் மாத்திரம்தான் தேவனோடு அவரை மரணத்துக்குள்ளாகிவிட்டான் பின்னர் சந்ததிகள் உருவானார்கள் அப்படி இருந்தால் மனுஷனுடைய ஆகிவிட்டது கருத்தனுக்குள்ளாக பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தபொழுது கோவாவை அழிக்க வேண்டும் என்று ஆராதிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருந்து நிற்கிறார் அந்த ஒரு சாத்தாரத்தில் சாத்தானே எங்கிருந்து வருகிறார் என்று சொல்லி பூமியில்லாம் சுற்றி பார்த்துக் கொண்டு வருகிறேன் அப்படியானா பூமியில் அவர் இங்கே யாருமே கடவுளுக்கு ஆராதனை செய்யவில்லை ஒரு ஒரு மாத்திர்தான் ஆராதனை செய்கிறான் என்பதை உணர்த்துகின்றான் கண் வைத்தாய் கவனம் என்று கேட்கிறார் ஆண்டவர் கேட்கும்போது எல்லாவற்றிலும் ஆசீர்வா கொடுத்திருக்கிறீர் அவனுக்குள்ள காத்து வைத்திருக்கிறார் அதனால உடம்பு நம்புகிறார் இந்த மேலில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கள அனுமதி கேட்டு அந்த யோகுவை சோதித்தான் என்று சொல்லித்தது நமக்குத்தான் சோதனை மறு வேற எப்படி வர வேண்டும் என்ன யாரும் புலமை கொண்டிருக்காதீர்கள் சோதனையை சகிப்பதற்கான பலத்தை ஆண்டிடத்தில் கேட்டுப் பெற்றுக் கொள்ள வேண்டும் சோதனை சகிக்கிறாக்கி அவன் உத்தமன்றி வழங்கினர் என்று கடத்திருந்த படத்தில் அன்புபோருக்கு வாக்கு தொந்த முடிவை ஜீவகர்வத்தை பெறுவான் என்றால் உலகத்தின் அதிபதி பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பின் சாசானவன் அவரிடத்தில் திரும்பினவுடனே அத்துமாக்கள் சபையிட்ட அநேகர் வெளியே மரித்து மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவரை தம்முடைய மரணத்தினால் அழைக்க முடிக்க தீரமாய் தேர்தல் மனுஷனாக மாமிசம் ரத்த முடிவராக மாறினார் என்று பரிசுத்தாமி சொல்லுகிறார் சொல்லும் பொழுது பத்தாம் அதிகாரலைடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவார் என்று வேறொன்றுக்கு வரான் நானும் அவை உண்டா இருக்கணும் அது பரிபூர்ணப்பட வந்தது என சொல்லியிருந்தாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவர்கள் வேறொன்றுக்கு வரான் பார்த்தாலும் நம்ம வாழ வைப்பதற்காக இவர்களை பின்பற்றவில்லை இவர்களை அழிப்பதற்காக அவனோடு கூட நரகத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஏராளமான குட்டங்கள் போய்கொண்டே இருக்கிற தரோசரி இப்போது ஏராளமானவில் சொல்லுவேன் என்று எனவே நான் யோசித்து சொல்லி இருக்கிறார் ஆனால் புரியமான தேவ ஜனமே கொல்லுகிறது வேலையாக இருக்கின்றபடி நம்முடைய உள்ளத்தில் சிறிதளவு கூட சாத்தானுடைய விருப்பத்தை இடம் கொடுத்து பெருமக்கள் மிக கவனமாக என்னவனை மாற்றம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொண்ட போது ஆசை ஏற்கனவே அப்படி கிரியை உலகத்தை மாற்றுவதற்காக தேவ ஜனங்கள் மக்களே சாத்தாவிடிகிரியில் வந்துவிடாதபடி அதை அழிப்பதற்காகவே மனுஷி குமார் வந்திருக்கிறார் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் ஒந்தியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது தோசனம் பாவல் பிசாசனால் உண்டாயிருக்கிறார் அவதி முதல் பாவன் சீகரான் சாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவடகுமார் வெளிப்பெற்றார் மனுஷனிடத்தில் காணப்படுகிற பி சாசனுடைய கிரீகள் பாவல் கிரீகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் வெளிப்பெற்றார் எழுதியிருக்கிறபடினால் தற்காக சிலுவையிலே ரத்தம் சென்று மறிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது ஜீவகாலம் எல்லாம் மரண பயிற்சி அடிமைத்தொண்டிருந்தார்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தின் அதிகாரியாகி சாசனே தம்முடைய மரணத்தினாலே அழிக்க போது அழிக்க வேண்டும் என்பதற்காக யோசுநாதர் மரித்தார் என்று சொல்லுகின்றது பவுல் ரோமருக்கு நிறுவப்படுத்தும் போது ஒரு அரசியத்தை சொல்லுகின்றார் ரோமர் ஐந்தாம் மதினான்காவது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் வரைக்கும் ஆதாமில் மீறலுக்கும் பாவம் செய்யாத ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடை ஆழமானவர் பாவம் செய்தபடினாலே மரணம் அவனை ஆண்டு கொண்டதான் அது அவனை மாத்திரமல்ல ஆனாமின் மீறலுக்கொப்பாக பாமர் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாஸ் அவனது ஆண்டு கொண்டான் செய்ய வைத்து அவளை பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் தேவன் திருச்செபை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்து எவ்வளவு கொடிய பாவிகள் எல்லாரும் இன்றைக்கு நல்லவர்களாக தேவ மனிதர்களாக உலகத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாக மாறியிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா திருச்செபை அதைச் சேர்ந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றான் சேலத்தில் ஊழியர் மாநாடு நடப்பதற்கு கருதியாக இருந்தது சபையில் ஒரு விசுவாச பையன் ஒரு பாசிய பையன் அங்கு ஒரு அக்கௌண்ட் ஆக வேலை மாத்துக்கொண்டிருக்கிறார் நல்ல பதவி கொடுத்து மரியாதையை வைத்திருக்கிறார் போனாண்டு கன்னியாகுமரியில் ஊழியர் மாநாடு நடக்கும் பொழுது அவர் சொன்னாலும் எனக்கு ஒரு நாள் லீவ் வேண்டும் என்னுடைய ஊழியர் கன்னியாகுமரி சபையுடைய ஊழியர் கன்னியாகுமரி நடக்குது து சேலம் சென்ற இடத்தான் பார்த்து விட்டு அன்றைக்கு அந்த ஓனர் கிடைக்கல போயிட்டார்கள் எங்களை பார்த்து ஓடரை பார்த்து பேசி முடிவு போங்கன்னு சொல்லி நாங்க ரெண்டு மறுநிலங்க வந்துட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு போய் ஓனரை பார்க்க போன பேசிட்டு இருந்தார் எனக்கு ஸ்டாஃப் இருக்கிறார்கள் உண்மை உள்ளதாக இருக்கிறான் எல்லா பொறுப்பு ஒப்படைத்திருக்கேன் அதிகாரி பிடிக்கிறது இல்லை நான் இப்பொழுது மூணு மாதம் வெளிநாட்டு போகிறேன் எல்லா உரிமையும் அவனுடைய கணத்தில் கொடுக்க போகிறேன் அவன் இருக்கிற சமையாக இருக்கிறபடினால் நான் உங்களுக்கு பாடகை பிடிக்கு பாடகை பிடிக்கு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 விசுவாசத்திலே ஊழியர்களை காணும்போது கேள்விப்படும் ஆச்சரியப்படுகிறேன் இப்ப ஊழியர்களெல்லாம் வியாபார செலமாக மாறிவிட்டது என்று அவர் சொல்லிக் கொண்ட தேவச்சானமே சபையினுடைய நோக்கம் என தெரியுமா மக்களை உண்மையுள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக பி விடுதலை பெற்று நேரமே உள்ளவர்களாக சபை உருவாகி இருக்கின்றது இயேசுனாத சிறுவேலி சிந்தனத்தினால் இது உண்டாயிருந்தது அஜீவ மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாதரையும் விடுதலை ஆக்குவதற்காக அவர் அப்படி ஆனார் என்று சொல்லி அடுத்த வசன வாசிக்கலாம் எவரே இரண்டாம் பதினைந்தாவது பதினாறாவது அதனால் அவர் தேவதூதற்கு உதவியாக கைகூடாமல் சாரி பதினைந்து மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளவர்கள் யாரையும் விடுதலை விடுதலை பண்ணுபடி அப்படி ஆனார் காஷ்மீர்ல இருந்து அங்கதான் நடக்கப்பட்ட கல்லறை எடுக்கிறது இயேசு என்ற பெயர்ல அநேக மக்கள் மனிதர்கள் இருந்தார்கள் அப்படி யாரோ ஒரு மனுஷன் கல்லறங்க இருந்திருக்க முடியும் அல்லது அவர்களை எழுதி வைத்துக் கொண்டு கல்லறை என்று சொல்லி புழு புழுது பொய் சொல்றவனாக இருக்கிறபடி நான் ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் லட்ச லட்சமான மக்கள் இந்த கல்லரை பார்த்துட்டு எல்லா ரகசியங்களும் எல்லா இடங்களும் அமீதமாக எவடென்ஸோடு ஆலயங்களை கட்டி பாதுகாத்து வைத்திருக்கிறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாட்டில் பார்த்த போகிறது ஏன் தெரியுமா ரோமனுடைய அரசாட்சி உலகத்தில் இருந்தது கிறிஸ்துவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்த அந்த அரசாட்சியின் மூலமாக கிறிஸ்தவ மதம் வளர்வதற்கு கர்த்தர விதமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை கண்ட ரொம்ப ஆச்சரியது ஏற்றுக்கொண்ட எல்லா புனித சலங்களும் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது மதத்தை ஏற்றுக்கொண்டபடினால் இது பாதுகாக்க முடிந்தது இல்லாட்டி போனால் கல்லறையும் பார்க்க முடியாது எதையுமே பார்க்க முடியாது யூதர்கள் கிறிஸ்தவ மதத்தினுடைய பெரிய விரோதிகள் எல்லும் முன் தோசம் போட்டு அழைக்க அழைத்து வைத்திருப்பான் இன்றைக்கு அது முடியவில்லை காரணம் அரசாங்கம் அதை நிலைநாட்டிவிட்டது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க அரசாங்கம் கிறிஸ்தவ நாடாக இருக்கிறபடினால் அதனுடைய உதவி அதற்கு தேவைப்படுகிறது இப்படி தேவன் சில காரியங்கள் எல்லாம் ஆதரவாக வைத்திருக்கிறதை காணும்பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் நம்முடைய ஜனங்களுக்காக சீர் நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடினால் நம்மவர்களின் மிக தெளிவுடைய சமாதான இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துள்ளீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மறித்தார் என்று தெரியுமா பாவம் செய்தவுடனே பிரமாணத்தை மீறி துணிகரமாக மீறி பாவம் செய்து விட்டவுடனே மரணம் இவருக்கு வந்துவிட்டது அந்த பயம் அவரை ஆள் கொள்ள ஆரம்பித்து விட்டது மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சட்டத்தை தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் ஆண்டவர் அடுத்து கேட்கிறார் வாசிக்கலாம் ால் உனக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் உயிரை கொடுத்திருக்கலாம் உடனே கொடுக்கவில்லை விரிவான தேவ ஜனம் இது நடக்கும் என்பது தேவனுக்கு முன்பே தெரியும் ஆண்டவருக்கு ரோதியாக மாற்றிவிட முடியுமே அப்படி மாற்றும்பொழுது குமாரனை பரிசீலித்து மனித குலத்தை மீட்போம் என்று தீர்மானித்தார் உலக தோற்றத்துக்கு மன்னமே அடிக்கப்பட்ட தேரம்ளுக்குவேதை சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் நாகர் கோயிலுக்கு வருவதற்கு முன்னாள் இருக்கும்போது ஒரு நாள் நாகர்வயிலுக்கு ஊழியத்துக்காக வேண்டிய அவசியம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கார் அம்பாசடர் கார் என்னுடைய வந்து நின்றது அந்த காரை உணர்ந்து ஒருவர் கேட்டார் உங்களுக்கு எங்க போக வேண்டும் நாகர் கோயிலுக்கு அப்படி கார்டு வந்துட்டே இருந்தது இந்த முப்பந்தில் எஸ்ஐ கேம்பு கோயில்கிட்ட வந்தவுடனே அவளை காணிக்க போடு காணிக்க போடு சட்டம் போட்டது அந்த டிரைவர் அவர் ஆர்டிக்காரு அவரை ஏசிட்டே வந்தார் பிச்சைக்காரியில் போடு போது அந்த ஓனர் ஒண்ணுமே பேசாம இருந்தாரு அவரை திரும்பி பார்த்து பாச ஒன்று கேட்கிற இதுமாக மனுஷனை அவன் பொழுது இவன் அந்த மரத்தின் கண்ணியை புசிப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியுமா சொல்லி கேட்டார் அருமையான மீட்பதற்காக ஜீவகாவது மரணம் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக இயேசு அதர் மறித்திருக்கிறார் பரியாசக்காரன் அதையும் பிரரியாசம் பண்ணிட்டு போகட்டும் புரியமான தேவஜனமே மனுஷன் பயத்துக்குள் இருக்கிறான் பயந்து பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கிறான் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் கிறிஸ்தவர்களை சரியாக பெற்றுக் கொள்ளாதே மண்ணை போயத்திருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாத படினாலே மற்ற கற்றுக் கொடுக்க முடியாததாக மாறிவிட்டார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் நாம் அதை கற்றுக் கொடுக்க முடியாக வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊர்திருந்தாலும் அவருக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசுநாதர் போதுமானவராக இருக்கிறார் உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானம் உண்டு ஆலயமாகவே மதித்து வந்து வழிபடுகின்ற மக்களுக்கு இன்றைக்கு அன்று சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இங்கு பிரசனமாக இருக்கிறார் பிரியமான தேவஜானமே இயேசுநாதர் மதித்தது எனக்கு உங்களுக்கு நான் சமாதானம் தருவதற்காக ஜீவகம் மரண பயிற்சி அடிமை தரத்துக்குள்ளாக இருந்த யாவதுக்கு அடிமையாகிவிட்டான் யாருமே விடுதலையாக்க முடியாது காசு படம் முடியும் படித்து முடியும் பதவியில உயர்ந்தெடுக்க முடியும் மற்றவர்களை அழிக்க முடியும் அந்த சமாதானத்தை யாருமே தர முடியாது யாரும் விடுதலையாக்க முடியாது நிற்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரித்திருந்து யாரு என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி பவுல் கதறினார் சொல்லி வயத்தில் எழுதியிருக்கின்றது ஏற்றுக்கொண்ட பிறகு விடுதலையாக ரோமன்களின் வரும் எட்டாம் ஆறு இரண்டாவது வாசிக்கின்றது எப்படி விடுதலை ஆகணும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவாலும் ஜீவனுடைய ஆவியின் புறமாணம் என்னை பாவம் மர்ம நண்பர்களின் புறமாத்திருந்து விடுதலை ஆக்கிறேன் படினால் மரணம் வந்துவிட்டது என்கிற பிரமாணம் இல்லாருக்கும் தெரியும் எல்லா மதத்துக்கும் தெரியும் எப்படி விடுதலை ஆகுவது அது இந்த ஜென்மத்திலே நடக்காது என்று எண்ணி விட்டார் நடக்காது வந்தால் அவர்கள் நடக்கலாமா என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி அல்ல என்பது தெரியும் அநேக இந்த ஜென்மத்தை அனைவரும் மறுத்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் அடிக்கடி ஊழித்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரி பேராசிரியர் அவருங்களை அடிக்கடி அங்க சாமி சிலையில் பாசிந்தவர் வேற ஒரு கல்லூரியில் வேலை பாக்குறார் சமயபால் சொல்லி கேள்விப்பட்டு எங்களை மண்ணா போகும்போது அடிக்கடி வந்து எங்க பேசிட்டு இருப்பாரு அவருக்கு ஒரு ஆஸ்வா ஒரு வியாதி எப்போதும் சுடுநிலை தான் குடிக்கணும் எங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டார் வெளியே விருந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார் வீட்டில் உள்ள சாப்பாடு தான் சாப்பிடுவார் அங்க கொண்டு வர தனி தான் குடிப்பாரு ஆசிரியர் வேலை பார்க்கிறேன் வயசு ஒரு முப்பத்தஞ்சு மேரேஜ் ஆகல எல்லாரும் விரும்புறாங்க நான் வந்து நினைக்கிறேன் வந்து விட்டது என்று சொல்லி டாக்டர் சொல்கிறார்கள் இதை மாற்ற முடியாது என்று சொல்லி சொன்னார் எப்படி அடுத்ததளே போகும்போது அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது அவர் அதை சொல்ல வந்தார் சரி மறந்து விட்டேன் காலதாமதமாகிவிட்டது உங்களுக்கு குட்டி சொல்லிட்டு வாழ்த்தது பேசிட்டு இருந்தாரு அப்ப நான் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சகித்துக் கொள்கிறாள் அந்த அம்மாவுக்கும் ஜென்மத்தை பற்றி ரொம்ப நம்பிக்கையா இந்த மாதிரில அந்த அம்மா சொல்லி இருக்கிறாரு முந்தின ஜென்மத்தில் நாம குடும்பமா வாழ்ந்திருக்கிறோம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அது நிமித்தமாக நமக்கு தண்டனை வந்து இந்த ஜென்மத்தில் மறுபடியும் அந்த அளவுக்கு ஆறுதல் இருக்குதானே இதுதான் ஒரு திருப்திகரமாக பேசிக் கொள்ளலாம் ஒரு கஷ்டம் முந்திரி ஜென்மத்திலே தப்ப வேண்டாம் கஷ்டப்படுறோம் அடைய முடியும் விடுதலை ஆக்குவதற்கு யாருமே கிடையாது குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியுமா சத்தியத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் இந்த சபை எதற்கு தெரியுமா ஏ உன்னுடைய மக்களுக்கு சரியாக போதிப்பதற்காக உதமாக பாவம் சொல்லும் பொழுது கெல்சியினாலே ஜீவன் உள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் இருந்து விடுதலை ஆக்கிட்டே பாவம் பாவத்திலிருந்து விடுதலாகும் போது எதிலிருந்து விடுதலையாக தெரியுமா மரணத்திலிருந்து விடுதலை ஆகி விடுகின்றோம் பாவமானது முதல் மரணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல இரண்டாவது மரணமாகி ஆக்கினியும் கொண்ட கடலுக்குள்ளே மக்களை கொண்டு போகின்றோம் பிரியமான தேம ஜனமே அது எல்லாருடைய பயம் வந்து கொண்டே இருக்கிறது அவசியம் இல்லாத ஒரு பயம் ஏன் இப்படி துக்கமா இருக்கு என்னென்ன தெரியல எனக்கு யாருமே அதை மாற்றிக் கொடுக்க முடியாது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பாகிய சரீரமான சபை என்று சொல்லுவேற்ற சமாதானத்தையும் இந்த விடுதலையும் பெற்றுக் கொள்ளாது போனால் வேறு எங்குமே பெய் பெற்றுக் கொள்ளவே முடியாது ஒரு சர்வியர் ஒருவர் டெப்டி சர்வியர் அவரு சங்கர கோவில் பக்கத்துல தென்காசி உள்ள ஆளு இந்துக்காரர் தான் கன்னியாகுமரி ஜில்லாவில் அகசீஸ்வரம் பக்கத்தில் அஞ்சு கிராம பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்கு ஊரு கருச பொண்ணு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தது ஒரு உபக்சியாருடைய பிள்ளை இவர்கள் தான் பொண்ணை கட்டணும் ரொம்ப ஆசை பக்கத்தில் விசாரிச்சிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்தில் சேர்ந்து கோயிலுக்கு எல்லாம் இப்ப அநேகமா அப்படித்தான் வேலைக்காக பணத்துக்காக பதவிக்காக ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்காக செல்லக்கூடிய மக்கள் கூட்டம் ரொம்ப கொஞ்சமாக போயிருக்க ஜீவனுக்கு போற வாசல் வழி நெருக்கம் இருக்கிறது அதில் புரவேசிப்பவர்கள் மிக சிலர் கேட்டுக்கு போற வாசனி விரிவாக இருக்கும் ஏராளமான பேர் அதிலே போவார்கள் எஸ் நாளில் பெருமேற்றி போறதுக்கும் ஏராளமான பேர்கள் போதெல்லாம் எல்லாரும் போக மாட்டாங்க எங்க ஜீவனுக்குள்ள போக மாட்டாங்க இப்படி வாகமண்ண விட்டாங்க வாகமண்ண பிறகு அந்த பொண்ணுக்கு ஒரு தலைச்சு வேலை பார்க்க முடியாது ரொம்ப ரோட்ல போயிட்டே இருக்கும் போது ரோட்ல போறாலும் தலைகளை போற மாதிரி எனக்கு தெரியும் உடனகளை உட்காந்து தலைகளை போறாங்க எல்லாரும் நம்ம மேல விழுந்துருவாங்களே வள்ளியூருக்கு டிரான்ஸ் ஆயி வந்திருக்கிறாங்க அவருக்கு அந்த பக்கத்தில் வேலை அப்படி இருக்கும்போது ஒற்றையாள் உலகின்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு கற்பயங்களை அனுப்பி பூமையாக இருந்து அந்த மகள் பதினெட்டு வருஷம் கழிச்சு வாய் பேசினார்கள் அந்த அம்மா ஒரு சத்தியத்துக்கெல்லாம் கீழ்படியாம போய் பிறகு ஒரு ஊழியர் சாசி வந்து ஊழியர்களா ஜி நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஊழியத்துக்கு ஒரு அங்க போய் போயிருக்கிறார் குறிக்கேற்பதற்காக அந்த அம்மா சொன்னாங்களா வள்ளியூர்ல இருந்து ரெண்டு சகோதரர்கள் வந்து கருத்து அனுப்பி எங்களிடத்தில் வந்து எங்களுக்காக ஜோமனி விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோன்னு இவருக்கும் வள்ளியூரா நான் அந்த வள்ளியூர்ல தானே இருக்கிறேன் அப்படி ஒரு ஆளுக்கான இப்ப அவங்க எங்க அம்மா இருக்கிறாங்கன்னு தெரியாது வள்ளியூர் தான் இருந்தாங்க அட்ரஸ் எங்களுக்கு தர சொல்லி இருக்குது எப்படி ஒரு வள்ளியூர்ல நல்லா போட்டு வீச ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் தம்பியா ரெண்டுகும்போது பாக்குற அவ்வளவுதான் மற்றபடி அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க வராங்கன்னு யாருக்கும் தெரியாது நம்ம ரோட்ல ஆட்டி பேசுறதும் கிடையாது அவசியம் யாரு விசுவாசம் கிடையாது பஸ் ஸ்டாண்ட்ல பாருப்போம் எங்க போவாங்க வருவாங்க திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வர்றாங்க ஒருவர் சுனாரு அந்த ஒரு கடை இருக்குது இல்லையா அந்த கடையில பாது பார்க்கலாம் அந்த கடைக்காரன் கேட்டவர் உள்ள சொல்லுவாங்க சொல்ல இந்த கடையில போய் கேட்டிருக்கிறார் இப்படி ரெண்டு பேரு பாசஸ்கள் அம்மா தெரியுமா என்ன விஷயம் கேட்டது எங்க இருக்கிறாங்க அவர் ஒரு அடையாளம் இருக்கலாம் அங்கதான் வருவாங்க அந்த ஒரு நாள் மாலையில எங்களை பார்க்க வந்தார் கண்டுபிடிச்சிட்டார் என்னையா அவர் போடு போடக்கூடாத என்ன விஷயம் அந்த காரியத்தை சொல்லுங்க போடு பர போடலாம் அவனவர்க்கு சொன்ன யாரும் இப்படி எங்களோட உழைப்புக்கு சோமில்ல கிறிஸ்து தானே ஆமா அதனால என் உழைப்ப கூட்டிட்டு வர பக்கத்துல அடுத்த தெரியல தான் இருக்கிறாங்க நான் இடத்துல சொன்னால் இயேசுநாதனை அறியாதவர்களாக இருந்தால் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவுடன் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் இனி என்னுடைய வசதத்தை குறிப்பிடிந்தால் மாத்திரம் தான் நன்மை கிடைக்கும் இடத்துல சொன்னேன் எல்லாரும் எப்படி என்ன இயேசுநாதனை கும்பிட்டு போது அது தனக்கு தரலைங்கிறது தெரியும் ஏன் தர்றதுன்னா அடுத்த கூட்டத்துக்கு போக கூட்டம் சரியில்லை போதுங்கிறது சரியில்லை இப்படித்தான் மக்கள் போய்கொண்டிருக்கிறாரே தவிர அறிந்தும் தவறு செய்கிறவர்கள் எத்தனை அடிகள் அடிக்கப்படுவாங்களா அநேக அடிகளின் எண்ணிக்கை அடி வளர்ந்துகிட்டே இருக்கும் ார் சரி அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்லி கூட்டத்துக்கு எல்லாம் அந்த வியாதி ஏன் வருகிறது அன்று வெளிப்படுத்தி காண்பித்தார் எத அந்த அம்மாவுக்கு ஒரு அந்த அம்மாவுக்கு முன்னால ரெண்டு அக்கா மார்களையும் அதுக்கு இது அந்த நினைப்பு வந்தோன்னே இதுக்கு அழைச்சு தோந்துரும் நமக்கு அந்த மரணம் வருது விவசாயி அந்த விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது விவசாயிகள் ஒரு கவ கம்புன்னு வச்சிருப்பாங்க கவக்கி கழிவு உள்ள கம்பு அதுல முள்ள வெட்டி அந்த கோரி தொண்டு அடைக்கிறதுக்கு ஒரு அறுவாய் எக்கலை கூட்டிருப்பாங்க அவர் ஒரு கம்பு வச்சிருப்பாங்க இது விவசாயியுடைய ஒரு அடையாள சின்னம் நல்ல காட்டுல விவசாயம் பண்றவங்க அந்த தாத்தா அப்படி கலக்கம் வச்சு வேலை சீட்டு இருக்க பொழுது செடிக்கு களை ஒரு கிராமத்துல இருந்து வாலியப்பு களை வெட்டிருக்காங்க சாப்பிட்டுகள் வீட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணு மாத்திரம் சாப்பாடு கொண்டு வந்துட்டு தாத்தா சாப்பிட்டு உட்காறேன் அப்புறம் தாத்தா சொல்லி இருக்கிற அப்படி இருந்த ஆமணக்கு செடியில முத்துல கொலைகள் எல்லாம் விளைஞ்சு கிடக்குதுல அதை ஒடிச்சு இந்த கடவுப் புட்டியில வை என்று சொல்லி விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த பொண்ணு அதை ஒடிச்சு வைக்கும் பொழுது ஒரு கொப்பு கொஞ்சம் சரிஞ்சு அது ஒரு பச்சை கொலை ரெண்டு கொலை இருந்திருக்கு அது பெட்டி அடியில் வச்சா தாத்தா ஏசி போடுவாரு அந்த ஒடிக்காம இருந்திருக்கலாம் ஒடிக்காம இருந்தாலும் காயத்தானே போகுதுன்னு சொல்லி ஒடித்து வச்சிருக்க விளைஞ்ச கொலைகள் எல்லாம் பெட்டிதான் எப்படி நல்லா உடிச்சிருக்கா அதுல பச்சை கொலை இருந்தவொடனே கோவம் வந்துட்டு பெட்டி பூரா பச்சை கொலை தான் இருக்குன்னு நினைச்சுட்டு அது ஒரு மரத்தண்ணில சாஞ்சி உட்கார்ந்து அந்த கவ கம்ப திருக்கிட்டு வாங்கி உச்சில அடிச்சிட்டாரு அப்படியே ஜன்னியில விழுந்து பொரியல விழுந்துட்டு சரியா வேலை செய்யாது அப்ப அந்த கணத்துல தூக்கி பண்ணலாம் நினைச்சிருந்தா பாடி மேல மேல இந்த கணத்தில் தூக்கி போனாலும் தண்ணி விடிக்க போனாட்டான பேசிடுவாங்க அப்படிப்பட்ட மனநிலை வரல அந்த கவலை கம்பு அந்த பாடி தூக்கி அப்படின்னா ரொம்ப மனசாலியா இருந்திருக்கிறாரு அப்ப பக்கத்துல ஒரு பெரிய உடம்பு மாதிரி வளர்ந்த ஒரு உடம்பு கட்டு இருக்குது பக்கத்துல கிணறு அடிச்ச கல்லுகளெல்லாம் நடந்து மேல ஏறி அந்த உடம்புக்குள்ள போட்டுட்டு தீ குளுத்தி விட்டுட்டார் அப்ப தீ குளுத்தி விட்டோன்னா தீயெல்லாம் பிடிச்சி எறிந்து அவருடைய புடவை தீ பிடிச்சி காலில் வலி வந்தோடன அது வெட்டி கிழத்த அதுக்கு அந்த ஜன்னி விட்டு அந்த வரமும் போயிட்டு அது அக்தி எந்த நிமிஷம் பார்த்திருக்குது முடியல இவரை மாத்த வெட்டி பார்த்திருக்கு போலவே இவருடைய பிள்ளைகளும் கருகி போவானு சொல்லி ஒரு வார்த்தைதான் பிரியமான தேவ வேதம் என்ன சொல்றது தெரியுமா காரணம் இல்லாமல் சாபம் பலிக்காது காரணத்தோடு சாபம் பண்ற என்ன தெரியுமா அது பலிக்கு அதனால வார்த்தைகள் எல்லாரும் வச்சுடுங்க உங்க பிள்ளைகளையும் சாபம் போடாதீங்க புருஷமா மனைவி மாற சாபம் போடாதீங்க காரணத்தோடு போட்டுவிட்டீர்கள் பின்னால அழுதுட்டு இருந்தாலும் கதக்காது அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை சபித்து சபித்து அநேக பிள்ளைகள் சாபமாகவே மாறி இருக்கிறார்கள் ஒப்புறவே சொல்லுகின்றது ஊர்காரங்களா கூடிய எல்லாரும் சொன்னக்காரங்க இந்த கிழவனை நீ என்ன பண்றீங்க அடிச்சுக்கொண்டு என்னப்பா பண்றது அப்படி சில்லியில் கொஞ்சம் பணத்தை நஷ்ட எல்லாம் சரி பண்ணிட்டாங்க நஷ்ட கொடுத்தாலே தவிர பாவம் வாசல் படிலே படுத்து கடக்கும் காயினர் தெரியுமா பாவற்படியிலே படுத்திருக்கும் அது உண்மையை மாற்றும்படிக்கு அதனுடைய சந்ததியை தொடர்ந்துபடி பிளாக்கூடிய அக்கிரம பிள்ளைகளிடத்திலும் பிள்ளையுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நியாயந்திருக்கப்படும் என்று சொல்லுவேன் சொல்லுகின்ற காலம் கடந்து தாத்தா இறந்து போட்டார் மகனோட உபதேசியார் நல்ல பக்தி குடும்பம் பிள்ளைகளெல்லாம் பாடுவார்கள் ஆலயத்துக்கு செல்வார்கள் பக்தியாக தான் வாழ்ந்தார்கள் அந்த செத்து போற பிள்ளையுடைய எடுத்துட்டாங்க இந்த குறும்படியில் தட்டி களை விழுந்து மூக்கள் அடிவிட்டு பிள்ளை அறந்து போச்சு வீட்டாருக்கு தெரியும் அதே சாப பிள்ளைக்கு திறந்து விட்டதே கிறிஸ்தவர்கள் எங்கேயும் போய் தொலைக்கிறது சாபத்தை புரியமான தேவஜனமே மடித்தது மனுஷனுடைய பாவம் பண்ணிப்பதாக தான் அதை பெற்றுக் கொண்டு விட்ட முறைகளை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த சபை எழுப்பியிருக்கிறது ஆவியின் புறமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற புறமாணத்தின் விடுதலையாக்கிட்டு தான் தம்பி விடுதலையாக்கி சொல்லிட்டேர் என்று சொல்லி அத்தனை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சொல்லித்தரே தெரியாது புரிய திருச்செது அதை சரியாக செய்து கொண்டது பெரிய பாவம் எவ்வளவு பெரிய சாவமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது கூடிய வழிமுறைகள் திருச்செதையில கட்டித்தரப்படுகின்றது அப்படி முதல் பிள்ளைகள் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த பிள்ளைக்கு அதே வயசு வருது எல்லாருக்கும் பயம் அடுத்த பிள்ளைக்கு என்னாக போவதை என்ன பொறுத்தல் என்று அதனால மெதுவாயமா வீட்டை விட்டு வெளியே அது மெதுவாய் நடந்து கிடந்தது ராத்திரி கட்டளைப்படுது தூங்க அனுப்பல ராத்திரி தூக்கத்தில் புரண்டு விழுந்தது கீழே விழுந்துட்டது வளர்ந்ததும் மூக்கள் அடிபட்டு அது சேர்த்து இப்பொழுது மூணாவது பிள்ளைது சின்ன வயசுலயே கட்டி கொடுத்துருணும் இந்த ஒரு பிள்ளையாவது கட்டி கொடுத்து குழந்தைகளை பாடுக்கலாம் சின்ன வயதுலாங்க இப்ப அந்த வயது வளர ஆரம்பிக்கின்றது அந்த எண்ணம் வந்தவுடனே அந்த தலைச்சு தோந்துருது இப்பொழுது சபைக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த வெளிப்படுத்துற காரியம் அவங்க ஒண்ணு சொல்லல ஏன் தலைச்சு தோறது தெரியாது தெரியும் அதை சொல்லிக்கொள்ளாமல் விரும்பல நாங்க வெளிப்படுத்தலாம் கண்டு சொன்னே அதிர்ச்சி அடைந்தார்கள் அதற்கு நாங்கள் என்னையா செய்ய வேண்டும் இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டும் ஞானசாலை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல முதல்ல பாவரிக்கை செய்தார்கள் பாவரிக்கை செய்து பெற்றுக் கொண்டார்கள் வியாதி அவர்களை விட்டு விலக ஆரம்பித்தது தலை சுத்தெல்லாம் சமாதானம் சந்தோஷம் பெறுக ஆரம்பித்தது பின்னாலும் ஞானசாலை எடுக்க வேண்டும் நகை களத்த வேண்டும் ஆசை அந்த அம்மாவுக்கு உண்டாயிட்டது ஆனால் அவரு கொஞ்சம் கஷ்டமான ஆளு அழக ரொம்ப விரும்புறாள் ஆடம்பரத்தை விரும்புகிறாள் அவருக்கு அனுமதி கொடுக்கிறது ரொம்ப சமாதானம் இருக்குங்க எல்லாரும் பாட்டு படிப்பு தான் இப்போ வந்து சொல்லுவாரு அந்த அம்மாவும் சொல்லும் ரெண்டு மூணு அந்த அம்மாவுக்கு தெரியுமா காதுல நல்ல புண்ணு நல்ல ஒரு பெரிய தோடு போட்டிருப்பாங்க நல்ல டாலான ஆளு பெரிய தோடு போட்டோன்னா புண்ணு வந்தோன்னு அந்த காது வந்து இழுக்குது தோடு இழுக்குது காதலாம் ரொம்ப வலி அப்புறம் அவர்கிட்ட சொல்லணும் நீ ஐயாண்டு போய் சோமனிட்டு வர அவர் இந்த அம்மா வந்தாங்க சரி நான் சொன்னேன் அந்த காதுக்கு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் கொடுங்களேன் அது போட்ட கலத்திருங்க அது சோமாயிடும் சொன்ன அந்த களத்தி சோம ஆயாச்சு சோமாயிடுதான் என்ன தெரியுமா ஒரு வாரம் தான் கழிச்சுது ஆண்டு வரைக்கும் எப்படி மக்களை நேசிக்கிறாரு நேசிக்கிறோம் என்ன செய்வாரா கடிந்து கொண்டு சிச்சிக்கிறாரா நம்மளுக்கு சிலர் சிச்சைன்னு வராம இருக்கிறது ஏன் தெரியல கர்த்த நேரம் கொடுப்பாரு இருக்கிறேன் அப்புறம் என்ன தெரியுமா ஒரு வாரம் கிடைச்சது கழுத்தில் ராத்திரி பூரா ஒரே அரிப்பு இந்த கழுத்தில் நடக்கிற செயின் எங்கெல்லாம் நடக்குது எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரே அரிப்பு அரிப்பு ராத்திரி பூரா புண்ணாகி காந்தல் ஆயிப்பிட்டோம் காலையில துணியும் போடக்கூடாது அந்த நகையும் போட போடக்கூடாது ரொம்ப அழுதுட்டு வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி பிறவையில போய் ஜெமிச்சுட்டு ஐய அம்மா ஜெமிச்சாட்சி இருந்தா அவர் சொல்லிட்டு வேலை போட்டாரு எங்க வந்தாங்க ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா காலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை சரியாயிடும் அவரை அந்த கண்டுகிடல இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இப்ப ஞானம் எடுக்கணு திரும்ப போட வச்சிட கூடாது எதுக்காக ஜோம் பண்ணுங்க பாருங்க சில இடத்துல இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் சில அப்படி போராட்டம் புருஷமா விரும்பி நம்மெல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரலோகத்தோடு கூட ஒன்றாக இணைத்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பூலோகத்தில் உள்ள மக்களோடு வாழ வைப்பதற்காக அல்ல அவர் சிறுவசுங்க ரத்துனாலே சமாதானத்தை உண்டு காலையேரிவாங்க சாயங்காலம் வள்ளியூரில் நாங்கள் ரெண்டு பேர் நாங்குநேரிக்கு ஒராளவு ஒரு ஆள் மகிழ்ச்சி கொடுத்து இப்படி போயிட்டு இருப்போம் சாயங்காலம் வள்ளியூரில் ஆறாவது ரெண்டு ஆறாவதுல கலந்து கொள்வார்கள் அவ்வளவு தீவிரமாக இருந்த ஆட்கள் கடைசி ஒரு ஆட்களை காணல நேரம் சரி என்னாச்சு சொல்லி நாங்க ஆராய் நடத்தி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பேரு தான் அப்பொழுது வருவாங்க சிஎஸ் காரங்களா எல்லாரும் கண்டு என்ன என்னாச்சு ரொம்ப நாளா வரல ஆளை காணவ இல்ல வந்துடும் சீக்கிரம் கொஞ்சம் பிள்ளையினுமா இருந்தா தான் வரல இப்ப நல்லாட்டாங்கன்னு கேள்விப்பட்ட கூட்டிட்டு வாங்கலாம் சபைக்கு வருவாங்க சீக்கிரமா வந்து சாட்சி எல்லாம் சொல்லணும் பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு வந்து இவருக்கு ஒரு ஆசை ஒரு நாள் அங்க போட்டு சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வருவோமே நமக்கு ஒரு நாள் போன இந்த அம்மா சொல்லி நான் வரமாட்டேன் நகையெல்லாம் அவங்கள தப்பா பேசுவான் நகையை போட்டுட்டு தான் போனோம் நகை காத்துன்னு சொல்லி பாசியே கடத்துல வியாதி வந்திருக்கா தானே கடத்தணும் இனி அப்படி போட்டிருக்கலாம் இவரு சொல்லி ராத்திரி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் காலையில் ஆட்சியில் சொல்ல இவரு சொல்லிருக்கிறார் இல்ல ஒரு நாள் மாத்திரம் போயிட்டு சாயங்காலம் கொடுத்துங்க போடலாம் இவரு இந்த போட்டீங்கன்னா பழைய பிள்ளைங்க எனக்கு வந்து பிறைய தாங்க முடியாது அப்படியெல்லாம் கடவுள் தரமாட்டாருமா அதிகமாகட்ட அதுக்கப்புறம் பதிரி எல்லாம் களத்தி வீட்டில் போட்டுட்டு ஒன்னொரு டாக்சி பிடிச்சி அங்க கொண்டு வந்தாச்சு எங்க வந்தாச்சு எங்க போறாரு தெரியுமா ஐயா அங்க போலாம் எல்லாரும் விருந்தினத்துக்கு போகணும் சமாதானம் கிடைக்காது புரிய மாணவர்களே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக தேவனுடைய வாக்கு அங்க வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த அம்மா தலைகளை கை வச்சுட்டு தலைகளாக உட்காந்து இருக்கிறாங்க என்னென்ன தெரியாது ஆண்டு சொன்னார் மீறுதல் நடந்திருக்கின்றது சரியாக அவர்கள் ஒப்புக் கொடுக்காதவர்கள் இனி விடுதலை கிடைப்பது கூடாத காரியம் என்று ஆண்டு செலவிட்டார் அவருக்கு முடிஞ்சு வந்தோட என்னையா இப்படி என்ன சின்ன சொல்லுடே இல்லையில் புறப்பட்டு இருந்தையா புறப்படுற நேரத்தில் நம்மளுக்கு தலைச்சு தந்துட்டேன் போய் சொல்றேன் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த மாட்ட கட்டது இல்லையா நடந்தது அப்படி சகையெல்லாம் போட்டுட்டு என்ன சிஎஸ்சி போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படி போட்டுட்டு இருக்கும் போதுதான் பொத்துன்னு அதுக்கப்புறம் கூட்டிட்டு இருந்தாங்க ஏயா அப்படி செய்திருந்தேன் இல்லையா இன்னைக்கு அந்த சனியும் கையில் இருந்ததுனாலதான் போட வேண்டியது அவசியம் கர்வாலி மரத்து மட்டும் புதைச்சு யாரு காலனிகளை விற்கரங்கள என்ன பண்ணாலும் தெரியுமா செலவுக்கு அடவுச்சு இல்லாமல் வச்சுக்கிடாதீங்க போட்டுவாங்க நல்லா தானே சொல்லிட்டு இல்லாமலே ஆக்கிய வீட்டில் இருக்கக்கூடாது பிரியமான தேமச்சாதமே அண்டைக்கு மாலை கொண்டு வித்தாச்சு காணிக்கையெல்லாம் கொண்டு தந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல லஞ்சம் வாங்குவார் ரெண்டு கையில வாங்குவார் வாங்குவார் லெப்ட் ஹேண்ட்ல வாங்க ரெண்டு பாக்கெட்டு தரப்புறதுக்கு அப்படி ஆடு ஒரு அடுத்த முன் கேர்த்து அளந்து கள்ளத்துக்கு அங்க போட்டு கொடுத்து காசு ஆகிட்டு போயிருவார் அவ்வளவு பயங்கரமான ஆடு சமைக்குள்ள வந்தபோது மறைமுகமாக வேலைகள் இருந்து கொண்டுதான் சிலருக்குள்ள அப்படி மறைமுகமான சில பாவங்கள் வருமானத்துக்காக சுகத்துக்காக அதாவது பலகாரத்துக்காக அதை வைத்துக் கொண்டே இருப்பார்கள் விட்டு விடுறதுக்கு விட்டு விடுவாங்க விடுவாங்க இப்படி அவர்கள் லஞ்சம் வாங்கணும் ரொம்ப ஆசையா இருந்தது ஒரு நாள் வந்து வீட்டு அம்மா சத்தம் போட்டு இருக்கிறது வாங்காதீங்க வாங்காட்டி போனா எப்படி சமாளிக்கிறது தசவமாக கொடுக்கிறது வருமானத்துல ஒரு பகுதி வெளிய போகுது அந்த வருமானம் இல்லாட்டி போனா என்னால சமாளிக்க முடியாது சண்டை போட்டு சம்பளத்துக்குறா டாக்டர் கொடுத்தோம் ஐயா இப்ப சந்தோஷமா இருக்கிறமே இது போலாதான் அதை தொழைச்சு விடாதங்க சரி வீட்டு தவறாரு இந்த அம்மா வந்து சொல்லிச்சு ஐயா லஞ்சம் வாங்குறாரு ஐயா வாங்கணும்னு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க சரி வந்தா சொல்லுவோம் ஒரு நாள் வந்து கேட்டார் ஐயா லஞ்சம் வாங்க கூடாது வாடகை தந்தாம வாடகை வாங்கக்கூடாது ஏரிய வாடகைக்கு வாடகை வாடகை கொடுக்கலாம் தானே சொல்லி சத்தம் போட்டு அவருக்கு ரொம்ப வெறுப்பாய் இது இந்த சபை அவசியம் எவ்வளவு பேர் வெளியே லஞ்சம் வாங்கிட்டு ஊரெல்லாம் கொள்ளி அடிச்சுட்டு கும்பிட்டு இருக்காங்க சபரிமா கவலைப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு அபிஷேகம் எடுத்துட்டீங்க அப்படிங்க ஆத்துமாவி காத்துக்கொள்ளுங்கள் எந்த அந்த அம்மாவுக்கு எது பலவீனம் மாறல கொஞ்சம் பலவீனம் இருக்குது அவரு தர்க்கம் பண்ணாரு ரொம்ப ஏன் உங்களுக்கு சபையில் உள்ள ஆச்சுதானே இரு மீறுதல் உண்டாக்கிட்டே மீறு ஆச்சு மன்னிக்கல அது எங்களுக்கு தெரியாது கடவுளுக்கு என்ன செய்ய மாட்டானா மாட்டான் இறைவனுடைய வார்த்தை அது யாருமே அதை மாற்றிக்கொள்ள முடியாது அதை அறிக்கை செய்து முட்டு விடுக்கிறவன் என்ன பெறுவான் இறக்கம் பெறுவான் வேதத்தில் எழுதி தந்து விட்டு மாறாக கடவுள் கரிய செய்வார் என்று எண்ணம் என்று சொன்னால் கடவுளை நாம் ஏமாற்றுகிறதாக மாறிவிடும் அப்படி சொல்லி கடைசியில் அவருக்கு அப்போ சொன்னோம் இந்த ஒரு சபைதான் உலகத்தில் ஒரே சபை இதுதான் தேவனுடைய சபை இது உலகம் இந்த சபை வளரும் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொன்னது அவர் கொஞ்சம் வேடிக்கையாகவே இருந்திருக்கு ரெண்டு வித சபையில் இருக்கிறோம் வேற யாரும் கிடையாது எல்லாம் போயிட்டே இருக்கலாம் இவரது அவர் ஒரு நாள் சொன்னார் ஒரேடுகளம் உலக நாடுகளுக்கெல்லாம் வரட்டு அப்ப நான் வந்து பழையபடி சேர்றேன்னு அதெல்லாம் போயிட்டு வர வேண்டும் வழியனு தான் போனார் கடைசியாக ஒன்னு சொன்னேன் அவருக்கு அதைத்தான் இப்படி சொல்ல வரேன் இது தேவனுடைய வீடு சமாதானமும் எழுதி சபையொற்று வெளியே போக வேண்டும் எந்த கூட்டத்துக்கும் போகலாம் ஏசு ஆசீர்விப்பார் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தான் இருக்குமானால் இன்றைக்கு அதை மாற்றிக் கொள்ளுங்கள் ஜீவனை கொடுத்து உருவாக்கிய திருச்சபை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் தெரியுமா ஒரு திருச்செமி உருவாக்கி அந்த திருச்செமின் மூலமாக மக்கள் பாவமதிப்பை பெற்று பரிசுத்த வாக்கி அடைந்து பரவகம் செல்ல வேண்டும் என்பதற்காக செய்தார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் தாம் அதை திருமசனத்தை கொண்டு வாசிக்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது கொண்டு தண்ணீர் உள்ள முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் உள்ள சபையாக அருசுத்தமும் பிழையற்றதுமான மகிழ்வுள்ள சபையாக தமக்குமும் நிறுத்திக் கொள்வதற்கும் அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் ஒப்புக் கொடுத்தார் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் செலவில் ஒது தெரியுமா ஒரு திருச்சபைக்காக கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிழ்வு மாசற்றதுமான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் திருச்செதை சரியாக செய்து கொண்டிருக்கின்றது கட்டளை எல்லாம் ஆண்டதற்கு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 தலைமையின் மூலமாக அனுப்பியிருக்கிறேன் நன்மை தர மாட்டார் இத நன்மை தர வேண்டிய இடத்தில் அதை பெற்றுக்கொள்ள விரும்பாதபடியினால் பாவத்தை மறைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடி நாள் நிச்சயமாக ஆண்டெடுத்து நன்மைப்பட முடியாது என்று சொல்ல அதையும் பார்க்கிறேன் அதுக்கப்புறம் ஆண்டுகள் கழித்தோர் நினைத்தோம் எங்கேயாவது ரோட்டில் அவர் என்ன பண்ணுறது தெரியுமா நம்முடைய சபை பத்திரிகையை வரவழைத்து அதை படித்துக் கொண்டே இருக்கிறார் நாங்கள் அங்கே சிங்கப்பூர் இருக்கிறோம் மலேசியாவில் இருக்கிறோம் துபாயில் இருக்கிறோம் எந்த பத்திரிகை செய்திகள் படிக்க படிக்க அவருக்கு உணர்வுண்டா இருக்கிறது உலகம் எல்லாம் சபை போகும் என்று அது போய்கொண்டிருக்கிற இந்த ஆட்களை நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை போட்டில் பார்க்கலாம் நினைச்சா பார்க்க முடியல எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம் பார்க்க முடியவில்லை வண்டியூரில் வந்து பார்த்துடலாமா ரோட்லேருந்து சொல்லி பார்க்க முடியவில்லை கடைசியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் சங்கரகோயில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சனிக்கிழமை ராத்திரி துரைசாமபுரம் சமைக்கு ஆராய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவில் அங்கிருந்து போவதற்குரிய பஸ்ஸு முண்டி போயிட்டது அடுத்த ஒரு பஸ்ஸில் போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போன ராத்திரி ஐரோப்பி பத்திர மணி ஆகிவிட்டது வெளியே வந்தால் ஒரு கால் ஓடி வந்து ஐயா இந்த சொல்லி உள்ள கை வைத்தது நல்ல உயரமான ஆளா இருப்பாரு எட்டி பார்த்தா இவர் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு பார்க்கிறேனே என்று சொன்னார் எங்க இருக்கிறீங்க எங்க தங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த லாட்சியில் ஆளுடைய பேசிட்டு ஒரு தூரத்தில் கண்டு ஓடி வந்தி போயிட்டாரு பிறகு அரை மணி நான் கட்சியில் ஆட்சிக்கு வந்தார் அழுது மாக்கு மாக்கு என்று அழுகிறார் சொல்லுகிறார் இன்றைக்கு தான் உண்மையை தெரிந்து கொண்டேன் நான் செய்த ஒரு சின்ன தவறானது உங்களையே பார்க்க முடியாது தடுத்திருக்கமானால் இறைவனை நான் எப்படி பார்க்க முடியும் என்று விளையாட்டு காரியம் என்று யார் என்ன வினாது ஒழுங்கு என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுறேன் வாழ்வடையவே மாட்டான் ஜெவமான மன்னிச்சிருப்பார் நினைக்காதீங்க அந்த ஒழுங்கு இப்படித்தான் மறைக்கிறது யாருக்கு தெரியுமா தேவனுடைய மனுஷனிடத்தில் கடவுட்டையாரும் மறைக்கவே முடியாது தேவன் அனுப்பின மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் சொல்லவில்லை பேரிடத்திற்கு அணியால் செப்பினாலும் பொய் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா பொய் சொன்னபடினால் ரெண்டு பேரும் விழுந்து செத்தார்கள் விடுதலையே கிடையாது மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்கு யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காக அது அறிந்து ஜீவனை பெற்ற பிறகு மறுபடியும் பாவத்தையும் மறைப்புமானால் விளைவு மரணமாகத்தான் மாறும் அப்படின்னா என்ன தெரியுமா எப்படியாவது மனைவிக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் மறுபடியும் இந்த கம்பலையும் போடணும் சாந்திபுரம் போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் அதை இன்றைக்கு காலையில்தான் நகை வித்தேன் என்று பிரியமான தேவ ஜனமே சபைக்குள் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம் எப்படியும் ஆளலாம் எப்படி காணிக்கை கொடுத்தால் போதுமென்று யார் இண்டிவிடாதருங்கள் நாங்கள் காணிக்கைக்காக ஒழித்துக் கொண்ட ஆட்கள் கிடையாது எங்களை கருத்தர் பரலோகத்திற்கு போஷிக்க உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஒரியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் இருபது லட்சம் மக்களுக்கு நாற்பது வருஷமாக கொடுத்து போஷித்த ஆண்டவர் நாங்கள் இதனை பழைக்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் யாரும் பரலோக வர வேண்டும் என்பதற்காக பேசினவனுடைய பாடுமரணத்து மேன்மைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சபை உருவாகி இருக்கின்றது கவறினார் இன்றைக்குதான் அந்த வெற்றியம் எப்படியாக வீட்டுக்கு வர வேண்டும் இந்த துணை அடிக்கடி உளை தேடிக்கொண்டிருக்கின்றாள் இப்பொழுது பார்வை எல்லாம் இழந்து போயிட்டது பூ எல்லாம் கண்ணெல்லாம் பூ உளுந்து முடியெல்லாம் கழிந்து அழகெல்லாம் போய் உருவமாறிவிட்டாள் இங்கு வந்தால் மறுபடியும் அவனுக்கு அந்த வாழ்வு கிடைக்கும்படி சொன்னார் நாங்கள் அப்படி யாருடைய அழைப்பும் பெற்று போகறதில்லை கடவுள் அனுப்பி நான் வருவோம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் நாங்கள் வந்துவிட்டோம் இனி அவரை பார்க்கவில்லை அந்த அம்மா போய்விட்டார் தேவ ஜாதமையே மனுஷனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக கரை துறையில் ஒரு சபை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் இயேசுதான் ஒப்புக்கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த இயேசுதை பழிதமாய் பணத்துக்காக பதவிக்காக பிரச்சாரம் பண்ணி அலைந்து கூட்டங்களை சேர்க்கிற கூட்டம் எல்லாம் படமகம் செல்லும் என்று எண்ணுகின்றீர்களா நிச்சயமாக செல்லுநாத செல்வது வீணாக போயிட முடியும் அவர் மறித்தது என்று ஒருவர் பிழைத்திருப்பது தேவருக்கு என்று பழைத்திருக்கிறார் நாம பாவத்திற்கு மறித்திருக்கின்றோம் இப்படி யாருக்காக பழைத்திருக்கணும் தெரியுமா கிறிஸ்துக்காகவே பழைத்த ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன் ஒரு நாள் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது தாயாரும் சகோதரும் நியாயசாசிரியர்களை குறித்து ரொம்ப கண்டிச்சு பேசுறார் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் பொரியன் பாம்பு குட்டிகள் என்னெல்லாம் பேசினோட பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசாங்கமே அவர்களை கண்டு பயப்படும் அப்படிப்பட்ட பெரிய பணக்காரர்கள் பெரிய ஞானிகள் அறிவாளிகள் பேசினவுடனே அவர்கள் தாயாரை மிரட்டி இருக்கிறார்கள் அடக்கி வைக்க வேண்டும் இல்லாட்டி போனா அம்மாவுக்கு ரொம்ப கவலை எல்லா தாய்க்கும் அந்த பரிதாபம் வரும் வீட்டிலிருந்தே ஆண்டவரை கும்பிடலாம் தானே வீட்டிலிருந்தே ஊழியன் செய்யலாம் தானே ஏன் சொல்லி சொல்றதுக்காக அந்த சகோதரன் தாயாரு வெளியே வந்து ஆள் சொல்லி அனுப்புகிறார்கள் உங்களுடைய தாயாரும் சகோதரன் வந்திருக்கிறார்கள் என்று போதவிடத்தில் சொல்லுங்கள் போன்ற ஊர் பெரிய ஊரு போய் சொல்ற சகோதரர் வந்திருக்கிறார்கள் எனக்கு தாயார் யார் எனக்கு சகோதரர்கள் எனக்கு தாயாறு சகோதரர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இந்த சித்தம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் எனக்கு தாயாரு சகோதர அவர்கள்தான் ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அழைத்துக் கொண்டு போகிறான் இயேசுவார போகிறார் எப்படியும் கோயிலுக்கு போனாலும் போதும் நினைச்சிட்டு இருக்கிறவங்கள தேவசத்தத்தை செய்ய வேண்டும் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் சமுதாயம் பகைத்தாலும் சரி ஊர் வருத்தாலும் சரி உலகமே உதாசீனம் பண்ணினாலும் சரி மாத்திரம் எனக்கு போதும் எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் எந்த உணர்வு நம்முடைய உலத்திலிருந்து நாண்ட வர வேண்டும் என்பதை உங்கள் பத்திரை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் பிரியமான தமஜனமே என்னுடைய வாழ்க்கை இறைவருக்காகவே அமையட்டும் யேசுநாதர் மறித்த தெரியுமா ஜீவகாலம் எல்லாம் மரண பயிற்சி அடிமைத்தனத்துக்கு யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காக மறித்திருக்கிறார் நாம் விடுதலை ஆகியிருக்கிறோம் நம் இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எல்லாரும் பெரிய சந்தோஷம் பரிசுத்தான் சந்தோஷம் பெருகிக் இருக்கின்றது இனி அடுத்து நாம் போவது நித்திய ஜீவனுக்குள்ளே என்றைக்கு மறிக்காதிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்க்கு எங்க போக தெரியுமா இரண்டாம் ஆகிய அக்கினியும் கந்தகம் கடலிலே பங்கடைய போகிறார்கள் யாருமே தடுக்க முடியாது எந்த அரசியல் சட்டங்களும் தடுத்து நிறுத்த முடியாது நீதிமன்றமும் தடுக்க முடியாது எல்லாரும் அங்கத்தான் போக போகிறார்கள் தலைவலி என்று சொல்லுவோம் அவ்வளவுதான் அதனால் அருமையான தேவ ஜனமியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவசமுத்திரி பாவத்திலிருந்து எப்படி உடலையானு தெரியுமா பாவ பண்ணி போய் குண்டுமண்டி வச்சுட்டாரு அது எப்படி பெற்றுக்கொண்டோ ரோபாபுரியாருக்கு நிர்பம் எழுதும் பொழுது ரொம்ப ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வருஷங்களே போலடியார்கள் இப்படி எழுதுவதையும் முன்னேறிகள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தபடினால் சோத்திரம் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையிலானீர்கள் நீதியோடு வாழ வேண்டும் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்ப எப்படி வந்திருக்கிறது தெரியுமா பாவத்திற்கு விடுதலையானபடினால் அப்படி வந்துவிட்டது பாவத்திற்கு அடிமையிலாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட சட்டத்திற்கு மேலக்கூர்வாய் கீழ்ப்படிந்தபடி நாள் ஞானஸ்நானத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசானம் பெற்றுக் வேண்டும் என்ற உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து பாவனைக்கு சேர்ந்தபடி நாள் விடுதலை ஆகியிருக்கின்றோம் இடத்தில் போய் எல்லோருந்தபடி பாவங்களை அறிக்கையோ ஞானசாரம் பெற்றார்கள் பெரிய போதகர் நிறைய புத்தகங்கள் எல்லாம் ஆரம்ப ஒழியத்தில் உங்களுக்கு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இப்படி ஒரு காரியம் கேட்டார் தேவ ஜனமே மனிதன் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்படிந்தபடினால் பாவத்திருந்து விடலை ஆனீர்கள் உபதேச சட்டத்தை யாரும் விளக்கிக் கொடுக்க முடியும் என்பது அறிவருக்கு தெரியாது அவர் இதுவாய் பேசிக் கொண்டு பாவமணி உபதேசத்தை பற்றி ஒரு சின்ன சர்ச்சை வந்துவிட்டது அங்கே ஒரு சின்ன ஊழியக்காரர் அவர் கேட்டால் பிரதமர் வள்ளியூரான இருக்கிறேன் அங்கிருந்து ஒரு துருபதேசம் வருகிறேன் என்னப்பா திரு உபதேசம் ஒரு உபதேசம் வெளியிடுறோம் அவரை ஒன்னு படிச்சு பார்த்துட்டு தெரியுமா சொல்லி என்ன தப்பு சொல்லித்தருங்க பேசிட்டு இருக்கிறோம் பெரிய பாசி உள்ளே இருக்கிறாரு அவருக்கு அதை கேக்குது அவர் அந்த பையன் கேக்குற என்ன ஜான்சன் என்ன தகராறு பண்ற என்ன விஷயம் சொல்லி ஐயா அந்த வசனத்துக்கு விளக்கம் அப்படியா அப்படின்னு கேட்டான் அப்ப இவருடைய பாவலை பண்ணிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் அவைகளும் எடுத்து வாசினு கேட்ட பைபில் வாசிக்க ஒரே மாதிரி தானே பின்ன தகராறு பண்ற அதுக்கு விளக்கம் இப்படியா விளக்கம் அவர்கள் எழுதிருக்கான்னு விளக்கம் என்று சொல்லி அவர் சொன்னார் ஐயா அப்படின்னா நமக்கு அந்த அதிகாரம் நானு நீ அப்போ சொல்லு கிடையாதுன்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் இவருக்கு போய் சங்கடம் உபதேசம் நாம ஒத்துக்கொண்ட மாதிரி ஆயிடுச்சே அங்க இருந்து பயத்திட்டு நடத்தி வந்தார் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் சொல்லுவாரு தம்பி அதாவது அப்போ அதிகாரம் உண்டுதான் ஆனா இப்ப இருக்கிற எந்த கோசு பாச அப்போசன் கிடையாது எனக்கு தெரியும் உங்க பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியாது இடத்துல போய் பாவல் அறிக்கை சொல்லி எழுதி இருக்கிற நீங்களே நல்லதுதான் அந்த யான் செல்லாது என்று சொல்லி பன்னெண்டு பேருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நினைக்கல அதாவது பைபிள் தெரியுமா விளாடு போன்றம் பார்த்த காலங்களா கடவுளை பேசிக் கொண்டு இருந்தார் பிள்து பேச வாய்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது போல அபிஷேகத்தை பெறாதவன் கொடுத்த ஞானம் பரிசுத்தாய் பற்றி தெரியாது என்று சொன்னபடினாலே திரும்ப அவர்களுக்கு பரிசுத்தாய்ப்பு சொல்லி ஞான் ஸ்கானம் கொடுத்தார் பயபிடம் மூடிட்டு போயிட்டார் பிரியமான தேவ ஜானமே திருமலை திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா உபதேச சட்டத்தை இப்படித்தான் பெற வேண்டும் இப்படித்தான் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசுநாதனத்திலிருந்து கற்றுக்கொண்ட சட்டியத்தை உங்களுக்கு பிரசகிக்கின்றது அதை கை கொள்ளுகின்றவர்கள் விடுதலையாகி நீதிமன்றங்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் அதனால நான் உங்களை கட்டளையிட்ட யாவற்றையும் கைகொள்ளும் படிக்க உபதேசம் பண்ணுங்கள் கட்டளை பெறாதவர்கள் எதையாவது சொல்லிட்டு போவாங்க அதைத்தான் கூட்டம் போயிட்டே இருக்கிறேன் குடியரசு நேமி அப்படியெல்லாம் தலைமைய போச கட்டளை பெற்று நிற்கின்றபடியால் அந்த கட்டளை உங்களுக்கு பரிசெயிக்கப்படுகிறது இப்படித்தான் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்படிந்தபடினால் பாவத்தின் உடலான பலன் ஜீவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன கிடைக்கணும் தெரியுமா இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஒரு யோகி அது ஒரு ரிசிய மதத்தில் கேட்கிறான்னு வச்சிருக்க இயேசுநாதனியை கும்பிட்டுனாலும் என்ன கிடைச்சுன்னு கேட்டா இன்றைக்கு கிறிஸ்தவன் யாருமே சொல்ல அவசியமே கிடையாது பெற்றுக்கொள்கிறேன் தெரியுமா உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படி நான் பாவத்தின் விடுதலையாக பரிசுத்தமாக கிடைக்கிற படம் வாழ்க்கை இருக்கிறது தவிர கைஸ்தாக வாழ வேண்டும் பாவத்த விடுதலை பெற்றம் செய்யக்கூடாது போயிடக்கூடாது உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடுமர தியான கூட்டத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற உண்டாயிருக்கோம் அது பரிபூரணப்பட வந்தேன் வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் எப்படி ஆக போறது போலவே நம்ம மாற்றி போகின்றது இயேசுநாதனை போல மாறிவிடப்ப வேண்டும் அப்போது இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்ளுங்கள் வளர்ச்சியுடைய வாக்கின பிறகு அழைத்துக் கொண்டு போக போகிறார் எவ்வளவு வளர்ச்சி அடைகின்றமோ அவ்வளவு சீக்கிரமாக கல்யாணமும் நடக்கும் வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை கல்யாணம் வச்சுருக்க மாட்டாங்க அதுபோல மனவாளராக இயேசு நாம வளர்ச்சி அடைந்தவர்களாக கண்ணிகைகளாக அவருக்கு மனவாட்டிகளான தகுதியுடைய மாற வேண்டும் என்று வேதன் சொல்லுகின்ற முடிந்தால் அந்த தகுதியை கொடுப்பதற்காக திருச்செறிய கருத்து உருவாக்கி இருக்கிறார் இங்கே இரண்டாம் அதிக வசத்தை வாசிக்கின்ற போது கடைசி நாட்களிலே ஒரு சபை எழுமம் ஒரு ஆலயங்களும் என்று சரி தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறார் கடைசி நாட்களை கர்த்தருடைய ஆலயம் ஆகி பர்வதம் பர்வதில் கொடுமுட்டில் வேலைகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் போதிப்பா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் கருத்துசனிடும இருந்ததுபது அங்கிருந்து கருத்து விடுவம் வழிபடுமா திருக்கத்தரிசிலமாக எழுதப்பட்டவர்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது எங்கோ யாரும் எழுப்பிடாதீங்க மனவரில் அவளுக்கு கருத்தர் சொல்லி வைத்திருக்கா எப்படிதான் பெரிய நல்ல தலையை கருத்தர் தந்திருக்கிறார் போனார் சர்ச்சியை தேர்ந்த பரிசுத்தப்படுத்தும் அதிகமாக கல் அடி கொடுப்பாங்க வர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் கடினமான உபதேசங்கள் தரப்படுகிற தவிர மற்ற அல்ல என்பது வேதனும் இருந்து கருத்தினுடைய வசனம் ஒளிப்படும் யாரு மூன்றாவது வாசிக்கின்ற பொழுது வீட்டை உண்டு பண்ணினவர் திருச்செவின் தலைமையின் மூலமாக தேவனுடைய வீடு இந்த உலகத்தில் உருவாகி இருக்கின்றது என் வீட்டை உண்டு விட்டினும் என் வீட்டை பார்க்கலும் அதிக கணத்துக்குரியவனாக இருக்கிறான் என்று வேதன் சொல்கிறார் அந்த கணம் சகல பரசுத்தவான்களுக்கு உண்டு என்று கணத்துக்குரிய ஒரு இடத்தில் நம்ம யார் வந்திருக்கின்றோம் அந்த கணம் சீக்கிரமாக உலகத்தில் வெளிப்படக்கூடிய காலம் வந்திருக்கின்றது ஏசுவை ஏற்றுக் கொண்டு முடினால் எனக்கு என்ன கலைத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வுகளில் உலகத்தில் ஒரு பரசுத்த வாழ்க்கை கலைத்திருக்க வேண்டும் அதிலே மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னால் சாட்சியாக சொல்லவே முடியாது மற்ற இடத்துல வேதனையாக இருக்குது அடையவில்லை காரணம் உபதேச சட்டம் கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வம் ஆய் கிழப்படைந்தால் நாம் விடுதலை பெற்று விடுதலை பெற்று எப்பொழுது மரணத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த பாவை பின்தொடர்ந்து கொண்டே வரும் என்று சொல்லுவேன் சொல்லுகின்றது அது விடுதலையாக கூடிய வேலை நெருங்கி வருகிறது வாசிக்கலாம் இதோ ரகசியத்தனால் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நெத்திரி அடைவதில்லை ஆங்கிலும் கடல் இசைய காலம் துரிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் அது இன்றைக்கோ நாளைக்கு அந்த காலம் தெரிவிக்கலாம் பிரியமான தேவச்சாரமே அதற்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும் நம்முடைய சரியமானது பாவத்தை வெறுத்து வெறுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு ஆள் ஏற்க உடனடியாக ஒரு பெரிய மாறுதல் கோழிமுட்டை அந்த தோட்டம் உடைத்துக் கொண்ட வெளியே வருவது போல கோழியை போல ஒரு குஞ்சு வெளியே வருவது போல நம்மளா இயேசுவை போலவே மறியமடைய போகிறோமாறு அந்த காலத்துக்காக நான் காத்திருப்போம் ஜெர்மன்ல ஒரு தெரிய மக்கள் எல்லாரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு பதினைந்து நாள் வைத்து கேட்டு எல்லாம் கொடுத்து நான் வருவேன் அப்ப எல்லாம் சொல்லி எடுக்கணும் கூட்டி வச்சு பைபிள் காலேஜ் நடத்தி இருக்கிறேன் பேசி கொண்டிருக்கும் பொழுது வேகமாக இன்றைக்கு இப்பொழுது இந்த நிமிஷத்தில் எத்தனை பேர்கள் வருவார்கள் என்று கேட்ட உடனே வாங்கி அடிச்ச உடனே லக்கரா சடபர சடபர சடபர மிகதி எல்லாரும் ஓடியேட்டாங்க இடத்தை விட்டு ஒவ்வொரு அங்கிலே பய ஆயிடுச்சு ஏகாசத்தை கண்டாச்சிலே அவுreturnData யாரன்னு ஏகாதுவுன்னு தெரியமா இது ஒரு ஏர்பாட பண்ணிச்சிருக்கார் பின்னால ஒரு கத்துன்னு கிடந்தது கத்துனக்கு பக்கத்துல பயேன வெச்சிருக்கறார் அஜு ஏகாசத்தை கண்டு நம்ம எம்போ மேசல அடிபோறா पण நீ ஊதியேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு அவர் அந்த நேரமாட்டு மூஞ்சி அடைக்கி மூச்சு ஆயிதான் தர தர தர தரன்னு மூதுனாலும் எல்லாம் ஒரே ஓட் இவருக்கு செழிப்பு ஒரு பக்கம் பய ஒரு பக்கம் போதும் போடுனா சவ மக்கள் எங்க மாணவர்களே இன்னைக்கு ஆகிவிட முடியும் திருச்செமையில நமக்கு ஏழைகள் எல்லாம் போதிக்கப்படும் தெரியுமா இதே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்ம கடையை சேர்க்காரம் போதிக்கிற பொழுது கிறிஸ்து குழு முதலாவது அழிவில்லாததாக இருந்திருப்பார்கள் உயிரிழந்திருக்கிற நாமல் யாரும் மர்வமாக்கப்படுவோம் அவர் கூப்பிட்டு கைவிட்டில்லா கூப்பிட்டு அந்த கற்றனை விலைக்கிட்டு அந்த பகையை காட்டுன போலியான காலத்துக்கு பயந்துட்டீங்களாப்பா உண்மையிலேயே கேட்கும் போது எங்கே ஓடுவீர்கள் நிச்சயமாக ஓடி விடுவார்கள் ஆதாம் எங்க போடாங்க தெரியுமா ஓடி ஒழிச்சுட்டாங்க இசுனார்கள் சத்தம் கேட்கிறது அய்யோ பயமா இருக்குது குற்றவாளிகள் நிச்சயமாக ஆண்டிற்கு முன்பாக நிற்கவே முடியாது குற்றமற்றவர்களாக இருக்கிறது மாத்திரமே ஆண்டோடத்தில் போக முடியும் பிள்ளைகள் அப்பாவை கண்டவுடன தகப்பதை தேடி ஓடுகிறது போல எல்லாரும் பறந்து செல்ல போகிறோம் என்று சொல்லுகின்ற புரியினார் என்ன நடக்கணும் மாசிக்கு தொடர்ந்து அந்த மரித்தோர் அழிவில்லவர்களாக இருந்திருப்பார்கள் நாடு மர்மமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு இதுவாகி சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் அழி உள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகி சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஜீவகாலம் எல்லாம் மரண பேக்கில் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு ஏசுநாதர் மறித்தார் என்று பரிசிப்பது என்று சொல்லுகின்றது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அதுதொடரில் மரண நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பாவம் ஜீய வைத்து பாவம் பூர்ணமாகும் போது என்னத்தை பிறப்பிக்குமா மரணத்தை பிறப்பிக்கும் இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறபடினால் தேவன் விரும்பாத காரியத்தை யாரும் விரும்பாதீர்கள் விருப்பத்தை தான் இச்சை என்று சொல்லியிருக்கிறது தேவன் மறுக்கிற காரியத்தை யாருமே விரும்பாதபடிக்கு வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது மரண நம்ப தேடி வரவே செய்யாது ஜமாக விழுங்கப்பட்ட வேறு தேவ ஜனமேசுநாதர் மறித்தது நமக்கு இன்னொரு மரணம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம யார் ஜீவனை பெற்றிருக்கிறோம் மறுபடியும் மரணத்துக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் மறித்திருக்கிறபடியினால் அந்த ஜீவனை காத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவாவியானவர் திருமணம் பெற்றுகிறார் அறிய வெளிப்படத்தில் இருபதாவது அதிகாரம் ஆராதேசனத்தை வாசிக்கின்ற பொழுது முதலாவயிர் தலருக்கு பம்புளவன் பாக்கியமான பரிசுத்தவானமாக இருக்கிறான் முதர்கள் மேல் இரண்டாம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா அப்படி அல்லாத எல்லார் மீது இரண்டாம் அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை மீறி யாருமே தப்புவிக்க முடியாது முதலாவயர்த்தலுக்கு பம்புளவன் பாக்கிவான பரிசுத்தவானமாக இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாவது இடத்துக்கு அதிகாரம் இல்லை மரணத்தில் அதிகாரி ஆகியாசான அவர்களுக்கு அதிகாரம் இல்லை தவிர உலகத்துள்ள எல்லார் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கு அவருடைய ஆட்கள் ஒரு சகோதரர் பலவிதமான ஒரு புதிய பேர் சமூல் ஆகியவரை தாக்கிவிட்டது விலங்கிடப்பட்டு அழுதமாக விடுதலை பெற முடியாத தேடி வந்தார் மகிழ்ச்சி மருந்து வந்தார் ஒரு கையில விலங்கு தேங்கிக் கொண்டிருக்கின்றது அவர் வந்து நாங்கள் ஒரு ஆண்டு கை கொடுக்கும் போதே அவருடைய ஆதிக்கிற வளர்ச்சிகள் எல்லாம் தெரியும் ஓரளவுக்கு அவருடைய அசத்தாமல் இருக்கிறது தெரியும் இப்படிப்பட்ட கிருமி இனங்களை தந்திருக்கிறார் அதை மத்தியில பேசுவது வழக்கம் அது அவர்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது நம்ம நினைச்சதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படி அவருக்கு கை கொடுத்து விண்டதார் இந்த காரியங்கள் எல்லாம் முதல்ல சொல்ல உன்னை சொல்ல வேண்டாம் முட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முட்டு போட்டு ஜெயம் பண்ணோம் கிராமத்தில் எங்க ஊரில் விஷயம் அப்ப வள்ளியூர்ல அப்பதான் இருக்கிறோம் எல்லா பாசனும் தெரியும் எப்படி ஊர் மக்கள் நிறைவேறது கூட்டிட்டான் பயங்கர சத்தம் மற்ற சத்தம் அது போடுற சத்தம் நாங்களே சத்தம் போடுறோம் அதுக்கு மேல சத்தம் அடக்க கடைசியாக வெளியே போயிட்டு சொன்ன ஆணி சொல்லுவது எங்கே என்னை போக சொல்கிறாய் இது என்னுடைய உலகம் வெளியே போக முடியாது தெரியுமா சாத்தாங்க யாரும் சாத்தாரத்த முடியாது சொன்ன இயேசுநாதனுடைய ஆத்மா இது அத்து மக்களுக்காக இயேசுநாதர் உயிர் கொடுத்திருக்கிறார் இந்த ஆத்மா வீட்டு வெளியே இருந்துச்சு வெளியேறுதேன் அதை இப்ப அல்ல உருவா பேசாது அப்புறம் போட்டு ஒரு பத்து நாள் ஆளு உவாசத்தில் வைத்து பாவத்தலாம் வெளிப்படுத்தி கொடுத்து அவருக்கு பாவன தெரியாது பைத்தியமாக இருக்கிறார் வெளிப்படுத்தி கொடுத்து அறிக்கை செய்யுத்து பிறர் ஒரு பரிபூர்ணமான விடுதலை பெற்றார் முதலா உயிர்த்தளுக்கு பாக்கிவான் சுத்தமான அவர்களுமே இரண்டாம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை வேணுதான வாழ்ந்து கொண்டிருக்காங்க முதலா உயிர்த்தளுக்கு பம்பு பெறக்கூடிய தகுதியுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்கு அறிவித்து பாக்கிவானும் இருக்கிறார்கள் அவர் முதலாளியக்காவ சத்தம் கேட்டவுடனே மர்மம் அடைந்து செல்வார்கள் கல்லு பிள்ளையாரு மாதிரி கொத்து பிள்ளையா தெரியுமா உள்ளத்தில் ஒரு நோக்கம் இல்லான ஒரு நிலை ஏதோ ஜனத்துக்கு போடுவீர்கள் அந்தபடிக்கு ஆவியான நிரப்பும்படியாக இடம் கொடுக்க வேண்டும் ஆவியை அவித்து போடாதருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறபடினால் பரிசு தாவிலுக்கு இடம் கொடுத்து அந்த ஆவிலின் நிரம்பிய சர்வத்தை தூக்கி கொண்டு போகும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக வேண்டும் அப்படி துணிவில் ஒரு நேரத்தில் எக்காத சத்தம் கேட்கும் பொழுது அப்படியே மாடி மர்வமாகி பர்மகஜன போகின்றது இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருமையில் நமக்கு தருவதற்காக இயேசுநாதர் கல்வாரிச் செல்வதை மறித்தாந்து பரிசுத்திலிருந்து சொல்கிறோம் அந்த மரணத்தினால் கிடைத்த மேன்மையை திருச்சபையின் மூலமாக சமையல் பிலைகளாகி நாம் அறிந்து அதை அடைந்து கொண்டு வருகின்றோம் பூரணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆபியான சிலுவையில் அரைந்தபடினாலே நாமும் அவர்களுடைய சிலுவையில் அறையப்பட்டோம் என்று பரிசுத்த போல் எழுதுகின்றார் நாமினை பாவத்தை கூடிய செய்யாதபடிக்கு பாவ சடீரம் ஒளிந்து போகும் பொருண்டாக பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறியப்பட்டது அறிந்திருக்கிறோம் இன்னும் பழைய மனுஷன் நமக்குள்ளேயே இருக்கிறது என்று சொன்னா அப்ப இயேசுனாந்தோடு நாம் இன்னும் சிலுவையில் அறியப்படவில்லை என்பது அர்த்தமா இருக்கு பெரியமான பழைய சுவாபங்கள் அறிக்கை வந்து இப்போது சிலருக்கு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அறிக்கை இருக்கிறார் கஷ்டமான காரியம் தெரியுமா ஒன்னு ரெண்டு காரியம் சொல்லுவான் தவறா பேசிட்டேன் கோபட்டுட்டேன் பார்த்துட்டு சிந்திச்சுட்டேன் முடிஞ்சது அவ்வளவுதான் அவளே வாழ்க்கை சரித்திரத்தையா நீங்க தப்பிதமான ஒரு வாழ்க்கை மறுபடியும் அடித்து என்ன செய்யலாம் அவமானப்படுத்த சிறுவேதன் சொல்கின்றது மறுபடியும் பாவம் செய்கின்றவர்கள் சிலுவையில் அடிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆளாகிறாரிங்க இயேசுநாதி சிலுவையில் அறைந்த பொழுது நம்ம மதுரோடு சிலுவையில் அறைந்திருக்கிறார் மறுபடியும் நாமத்துக்கு ஊழியாதபடி பாவம் சரித ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு விட சிலுவில் அறையப்பட்டது நடந்திருக்கிறோம் பாவம் சேரனால என்ன செய்றீங்களா பாவத்துக்கு கூலிஞ்சா யாரு கூலிஞ்சரிங்க எவ்வளவு தெரியுமா பாவத்து கூலிஞ்சு பரிசுத்தாய் பெற்ற பிறகு பாவத்து கூலிஞ்சியிடந்தா பலர் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் தான் கிடைக்கும் இந்த கிடைப்பது கூட அது ஒரு காரியம் அதனால பாவத்துக்கு யாரு ஊழியா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக பழைய மனுஷன் அவர்களோடு பழைய புறாம்புகள் மஞ்சள் சூதுகள் கபடுகள் மீதமான வன்கண்டுகள் காம்ப விருங்கள் எல்லாத்தையும் பழைய மனுஷனின் சிலுவையில் அறிந்து விட்டு நாம் இப்பொழுது கிறிஸ்துக்காக வாழ்கிறோம் உணர்வு நமக்கு வேண்டும் பாவா இருக்க சிபுரி என்ன நடக்கலாம் அவர்களுடைய சூழ்நிலை அறையப்படுகின்ற பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவ அறிக்கை செய்து ஞானசாதம் பெற்றுக் கொள்ளும் என்ன நடக்கிற பாவத்துக்கு மறித்து விடுமே பாவத்துக்கு மறித்த நாமினி அதில் எப்படி பிழைப்போம் கிறிஸ்தியான பெற்ற நாமனை வரும் அப்படி மரணத்துக்குள்ள விசாரணை பெற்றதே இருக்கிறீங்களா எப்படி செம்மறியாட்ட முக்கிடமாறு சபை ஆரம்பிக்கப்படவில்லை பாவத்துக்கு மறித்து அழைக்க மரித்தவன் தான் பிழைத்து கிறிஸ்துவாக வாழ முடிமேற்றவரே இல்லாத ஒரு நாள் பாவத்திலிருந்து யாரும் யாரும் விடுதலை ஆக்கவே முடியாது எந்த வருஷத்தவன் விடுதலை முடியாது பாவத்துக்கு மறிக்கின்றது பாவத்துக்கு மறித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம் கிறிஸ்தியம் பற்றிய மரணத்துக்குள்ளாக ஞானசான கீழே நடந்து கொள்ளும்படி அப்படி மரணத்துக்குள்ளாக ஞானசாணத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பையன் பழைய மரிசம் அழித்து அவர்களோடு அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு கொண்டு போட்டு அந்த வார்த்தையுமே உலகில பிரகேசத்திறமை பாவத்திலும் அறிக்கை செய்திருக்கிறார்களோ அந்த தேவனை போவோ என்ற சாய் இந்த மரத்தில் வர ஆரம்பிக்கிறது கிறிஸ்து மருத்துவருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல ஒரு புதிதாக நடந்து கொள்வதற்காக அவரோடு கூட மறித்து அடக்கம் சாணத்திலிருந்து சபையில் கொடுக்கிற ஞான சாணம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல அனுபவிப்பில் வளர்ந்து கனி கொடுத்து இசுவை போல மாற வேண்டும் என்று ஆவியான திருமணம் பெற்றுகிறார் மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டதால் உயிர்க்கலின் சாயல் இணைக்கப்படுவார்கள் ரெண்டு மொத்தம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கின்ற பொழுது பகவல் பிடிச்சு கொள்கிறார் உண்மை உள்ளதுடவே மாட்டார் வருடையே மாட்டார்கள் ஐந்தாம் வசனம் ரூபா அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாமுடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டுள்ளால் அவருடைய உயிர் தலையின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பது என்று சொல்லி பரிசு தொழிலை சொல்லுகின்றபடி இயேசுநாதர் மறித்தது நம்மளார் இப்பாவத்திற்கு மறிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிழைத்திருப்பது நம்மளாறு பிழைத்து அவரோடு கூட என்ன வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பிழைத்திருக்கின்றபடி நான் பிடித்ததன் பிள்ளைகளாகி நாம் இந்த பாடமண்ட தியான கூட்டத்தில் ஒரு புதிய தீர்மானம் அந்த இயேசு பாவத்தின் அடிமத்திற்கை விடுதலையாக்குவதற்காக மறித்திருக்கிறார் ஜீவகாலம் அல்ல மரணபயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த எல்லாரும் விடலாக்கடியாக மறித்திருக்கிறார் அவரோடு ஒன்றாக வாழ்வதற்காக மறித்திருக்கிறார் பாவத்துக்கு மறுக்க வைத்து இப்போது அவர்களோடு விட பிழைக்க வைத்திருக்கிறபடி நான் இனி வருபம் செய்ய மாட்டேன் பாவத்தின் ஜம்பலமாக மரணமேனுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடாது நான் பாவத்துக்கு ஊழிய நேசனுக்கு ஊழிய செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் இதற்காக ஒரே மறித்திருக்கிறார் பிழைத்திருக்கிற தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார் நீங்கள் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ள உள்ள கருத்தரி சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை மாற்றி அவரோடு புதிய உலகத்தில் இருக்க வைக்கிறதற்காக உலகத்தில் ஆயிரம் அரசும் அவரோடு அரசாட்சி செய்ய வைக்க அழைத்துக் கொண்டு போக வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டபடினால் மகா பெரிய நோக்கம் உருவாக்குவதற்காக கரைதொழை இல்லாத ஒரு சபை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதை பூரணப்படுத்திக் கொண்டு ஒரு புதிய தீர்மானத்தோடு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டு வரை சிறுவில் அடித்து மறுபடியும் அவமானப்படுத்த மாட்டேன் பாவத்திற்கு நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன் பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன் நீதிக்கு அடிமையாகி நீதியை மாத்திரம் சீது வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை பராகை